பிறகு அல்லாஹத்தாலா அடுத்த சில வசனங்களிலே சொல்லுகின்றான் இப்போ உலகத்திலே இதெல்லாம் சொல்லி காட்டுறேன் இப்போ உலகத்தில் சொல்லி காட்டுகின்றான் யார் அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை வணங்குகின்றார்களோ அந்த தெய்வங்களால் எந்த சக்தியும் கிடையாது அந்த எதுவும் ஆக போறது கிடையாது இப்போ அல்லாஹாலா கேட்கறான் பல இடங்கள் இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இங்கேயும் கேட்கறேன் அல்லாஹாலா புல் நபியை கேளுங்க அந்த ஆள்கள்ட்ட கேளுங்க அல்லாவை விட்டுட்டு வேற தெய்வங்களை வணங்குறாங்களே அவங்கள்ட்ட கேளுங்க மை எருசோக்குக்கும் மினசமாயி வல்லும் உங்களுக்கு யார் உணவு அளிப்பது வானத்திலிருந்தும் பூமியில் என்று கேளுங்கள் வானத்திலிருந்து என்று சொன்னால் வானத்தில் தான் அசல் உணவு இருக்குது அங்கிருந்தான் வரணும் மழை பெய்யணும் அதுதான் வானத்திலிருந்து உணவு அளிப்பது பூமியிலிருந்து அப்படின்னு சொன்னால் பூமியில் விளையணும் மேலேருந்து மழை பெஞ்சு மழை பெஞ்சா மட்டும் பத்தாத கீழே விளையணுமா இல்லையா ரெண்டு ஆக பூமியில் இரு வானத்திலிருந்தும் பூமியில் இருந்தும் உங்களுக்கு உணவு அளிக்கலாம் எல்லாத்தால் அப்படி யார் உணவு அழிப்பது என்று நீங்கள் கேளுங்கள் அவங்க ஒன்றும் பதிலாக சொல்ல முடியாது சரி இங்கே மேலே இன்னொரு விஷயம் ஹக்கான உண்மையான அல்லாஹத்தாலா அப்படின்னு சொன்ன பாருங்க இது மாதிரி ரசூல்லாய் சல்லா அலே வல்லம் அவர்கள் அல்லாஹ் ஹக் அல்லாஹு தாலா ஹக்கானவன் சத்தியமானவன் உண்மையானவன் அதே போல இந்த மார்க்கம் உண்மையானது ரசூலும் உண்மையானவர்கள் வேதம் உண்மையானது வேதத்தினுடைய செய்திகள் உண்மையானவை அதே மாதிரி கிளியாமத்தினால கேள்வி கணக்கு கேட்கப்படுவதும் உண்மையானது சொர்க்கம் உண்மையானது நரகம் உண்மையானது என்று ரசூல்லாய் சல்லா அலுவலாமர்கள் துவாவிலும் கேட்டு இருக்கின்றார்கள் அல்லாஹுமா அன் தல் ஹக்கு யாரெல்லாம் நீ உண்மையானவன் ஓ வாதுக்கள் ஹக்கு உன்னுடைய வாக்குறுதியும் உண்மையானது ஓ கவுலுக்கள் ஹக்கு உன்னுடைய சொல்லும் உண்மையானது விகாவுக்கள் ஹக்கு உன்னை சந்திப்பதும் உண்மையானது வல் ஜன்னத்து ஹக்கு சொர்க்கமும் உண்மையானது ஒரு நாறு ஹக்கு நரகமும் உண்மையானது உண்மையானது உண்மையானவர்கள் தான் முகமது சல்லா அலிம் அவர்களும் உண்மையானவர்கள் என்று ஒரு துவாவில் ரசோல்லி சவாலம் சொன்னார்கள் கேட்டார்கள் அதாவது அல்லாஹால புகழும் போது அவருடைய காரியங்களை சொல்லி காட்டும் பொழுது புகழ்ந்துதான் பிறகு துவா கேட்க வேண்டும் அல்லாஹை புகழ்ந்துதான் பிறகு துவா கேட்க வேண்டும் அப்படி புகழ்ச்சி இப்படியும் கேட்க வேண்டும் என்பதை ரசோல்லா சுவாஹம் சொல்லித் தருகின்றனர் அல்லாத்தாலா தான் உண்மையானவன் மற்ற எல்லா பொருளும் பாத்திலானவை ஹக்கு எதிர்ப்பதான் என்ன பாத்தில் உண்மைக்கு சத்தியத்துக்கு எதிர்ப்பதை அசத்தியம் உண்மைக்கு எதிர்ப்பதும் பொய் மற்ற எல்லா பொருளும் பொய்தான் பொயின்னு சொன்னா இருக்கிற மாதிரி தெரியும் கொஞ்ச நாள்ல காணா போய்டும் நூறு வருஷத்துக்கு முன்னால் இந்த பூமியில இருந்தவங்க எங்க எல்லாரும் யாராவது ஒன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க எல்லாம் காணா போயிட்டாங்க ஒருத்தரும் கூட இல்லை எல்லாம் போயிடுச்சு எல்லாம் பாத்தில் அதனால ஒருத்தப்பா குல அல்லாஹு பாத்துல ரசூல்லா அலி சொல்லம் அவருடைய காலத்தில் அதுக்கு முன்னாலே இருந்த ஒரு கவிஞர் அவரு காபீரான கவிஞர் அவர் பாடின இந்த பாட்டை ரசூல்லாய் சொல்ல சிலாகித்து அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் குல்லு இன் மா ஹலல்ல அல்லாவை தேர மீதியுள்ள எல்லா பொருளும் பாத்தில் அழியக்கூடியவை தான் அவன் உண்மையானவன் நிரந்தரமானவன் இருக்கக்கூடியவன் அவனை தவிர வேற எல்லா பொருளும் அறிஞ்சு வேறொரு உலகத்தில் எல்லா பொருளும் அழிஞ்சு போயிடும் அல்லாவை தவிர என்பதாக இந்த ஆயத்திலும் என்ற கருத்து முந்தின ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வல்ல வானங்களிலிருந்து வானத்திலிருந்து பூமியிலிருந்து உங்களுக்கு யார் உணவு அளிப்பது என்று நீங்கள் கேளுங்கள் அதே போல மின் சுரகாய்க்கும் உங்களுடைய கூட்டாளிகளில் இருந்து கூட்டாளி தெய்வங்கள் உங்களுடைய தெய்வங்களில் இருந்து ஆரம்பமாக இந்த படைப்புகளை படைத்தவர் யார் பிறகு அந்த படைப்புகளை தன் பக்கம் மீட்டிக்கொள்ளக்கூடியவர் யார் என்றும் கேளுங்கள் யாராவது இருக்கிறீர்களா யாராவது இருக்கிறார்களா மின் சுரக்காய்க்கும் உங்களுடைய கூட்டாளிகளும் உங்களுடைய தெய்வங்களிலே யாராவது இருக்கிறார்களா படைப்புகளை படைத்து ஆரம்பமாக உங்களுடைய கூட்டாளிகள் தெய்வங்கள் அல்லாஹூது அல்லாஹுதான் படைப்புகளை ஆரம்பமாக படைக்கின்றான் அந்த படைப்புகள் எல்லாம் அவன் பக்கம் திரும்பியும் போகின்றன வருகின்றன என்று சொல்லுங்கள் அதாவது படைப்பதும் அந்த படைத்தவையெல்லாம் திரும்ப போவதும் அவன் எடுத்து அல்லாஹ் விடத்தில் தான் அப்படின்னு சொல்லு என்று சொல்லிவிட்டு அல்லாஹல்லா கேட்கின்ற அண்ணா தூஃபோன் எப்படி நீங்கள் திசை திருப்பப்படுகின்றீர்கள் திருப்பப்படுகின்றீர்கள் அதாவது இந்த மாதிரி விஷயங்களை விட்டும் சிந்திக்காமல் உங்களுடைய சிந்தனை எங்கே போயிடுச்சு அறிவு அறிவை எப்படி நீங்கள் வேறு வழியிலே நீங்கள் திருப்பி செயல்படுத்துகின்றீர்கள் எப்படி நீங்கள் சத்தியத்தை விட்டும் திருப்பப்படுகின்றீர்கள் எப்படி அல்லாஹுவை அசலான சத்தியமான அல்லாவை வணங்குவதை விட்டு நீங்கள் எப்படி திருப்பப்படுகின்ற அல்லாஹத்தால் பொதுவாக ஒரு வார்த்தை அண்ணா எப்படி திருப்பப்படுகிறீர்கள் எதை விட்டும் திருப்பப்படுகிற சத்தியத்தை விட்டும் எப்படி திருப்பப்படுகிறீர்கள் அல்லாவை விட்டும் எப்படி திருப்பப்படுகிறீர்கள் அல்லாவுடைய வணக்கத்தை விட்டும் எப்படி திருப்பப்படுகின்றீர்கள் அல்லாஹ் அல்லாத வட தெய்வங்களை வணங்குவதற்கு நீங்கள் எப்படி திருப்பப்படுகின்றீர்கள் உங்களுடைய அறிவை நீங்கள் எப்படி திருப்பி திருப்பிக் கொள்ளுகிறீர்கள் என்றெல்லாம் கருத்து அடுத்தமல்லாத கேள்வியை கேட்குறான் இந்த அல்லா அல்லாதவை வணங்கக்கூடியவர்களிடத்தில் பொல் நம்பிய சொல்லுங்கள் கேளுங்கள் ஹல் மின் சுரக்காய்க்கும் மண் எகதி இழல் ஹக்கி உங்களுடைய கூட்டாளிகளில் இருந்து தெய்வங்களில் இருந்து சத்தியத்தின் பக்கம் ஹத்தின் பக்கம் வழி காட்டக்கூடியவர் யாராவது இருக்கிறாரா சத்திய வழியை காட்டித்தரக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா அவங்களுடைய தெய்வங்களில் கேளுங்க யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க நீங்களே பதில் சொல்லுங்கள் வழிகாட்டு ஒரு கேள்வியை கேக்குறான் திரும்பி சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டுகின்ற ஒருவன் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவனா சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டுகின்ற ஒருவன் பின்பற்றப்படுவதற்கு அவனை பின்பற்றி செல்வதற்கு தகுதியானவனா அல்லது வழிகாட்டாதவன் சிறந்தவனா பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவனா வழிகாட்டப்படாதவன் சொன்ன அந்த தெய்வங்கள் இல்லா அஞ்சுதா அதற்கு வழிகாட்டப்பட்டால் தவிர வழிகாட்டப்பட்டால் தவிர தானாகவே யாரை எதன் பக்கம் நல்வழியின் பக்கம் வழி காட்டாத ஒருவன் சிறந்தவன அதாவது அல்லாஹ் உங்களுடைய தெய்வங்கள் அல்லா தலா எப்படி சொல்றான் அல்லா நேர் வழியின் பக்கம் எல்லாருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றான் நேர் வழி காட்டுகின்றான் அப்படின்னு சொன்ன மனிதர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் நேர் வழி காட்டுகின்றான் உன்னால ஒரு சில விளக்கங்கள் நம்ம ஆயத்துக்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது அதாவது சூரியன் அதனுடைய பிரகாசத்தை தந்து கொண்டு அது எப்படி பிரகாசிக்க வேண்டுமோ எந்த அளவுக்கு வெப்பத்தை வழங்க வேண்டுமோ அந்த மாதிரி வழங்குவது அல்லாஹாலுடைய ஹிதாயத்தைச் சேர்ந்தது அவருடைய வழி காட்டுது சூரியனிலிருந்து கடனாக பெற்று ஒளியை கடனாக பெற்று சந்திரன் பிரகாசிப்பது அது குளிர்ச்சியாக இருப்பது அதற்கு காட்டக்கூடிய வழி ஒரு மரம் இருக்கின்றதுன்னு சொன்னால் மரத்தில் ஆரம்பமாக இலைகள் வருகின்றன பிறகு காய்கள் வருகின்றன அப்புறம் பிஞ்சுகள் வருகிறது பிறகு காய் வருது அப்புறம் பழம் வருது இதெல்லாம் அந்த மரத்துக்கு அல்லாஹலா வழிகாட்டுகின்றான் என்பதாக பொருளாகும் அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் அதாவது என்ன செயல்பாடுகளுக்கும் அந்த செயல்பாட்டுகளின் பக்கம் வழிகாட்டக்கூடிய அல்லா தான் அப்படின்னு அர்த்தம் வழிகாட்டுகின்ற அல்லாஹ் சிறந்தவனா அல்லது உங்களுடைய தெய்வங்கள் சிறந்தவையா என்று கேட்பதற்கு அல்லா தலா எப்படி சொல்றான்னு கேட்டா அப்திஹக்தி சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டுகின்ற ஒருவன் அஹக் அங்குத்தாக பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவனா வழிகாட்டப்பட்டால்தான் நேர்வடி பெற முடியும் வழிகாட்டுறதெல்லாம் அது கிடையாது அதனால அவர்கள் சிறந்தவர்கள் அல்ல என்பதை உறுதிப்படுத்துவதற்காக விட அல்லாத்தெல்லாம் இங்கே சொல்லுகின்ற பமாலும் உங்களுக்கு என்ன வந்தது கைஃப தகக்குமோன் எப்படி நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் இந்த தெய்வங்கள்லாம் வழிகாட்டுது எங்களுக்கு உணவு கொடுக்குது எங்களுக்கு காப்பாத்தது எப்படி நீங்க தீர்ப்பு செய்யறீங்க இப்படி பொமா அலக்கம் உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இந்த அறிவு எல்லாம் வந்தது தவறான அறிவுகள் அர்த்தம் பொமா உங்களுக்கு என்ன ஏற்பட்டது காப்பிர்களே உங்களுக்கு என்ன ஏற்பட்டது என்ன நிகழ்ந்தது என்ன கேடு வந்தது அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் என்ன கேடு வந்தது உங்களுக்கு கைப்பை எப்படி நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் அல்லாஹை விட்டுவிட்டு வேற பொருளை வணங்குவதற்குரிய தீர்ப்பை எப்படி நீங்கள் செய்து கொள்ளுகிறீர்கள் இந்த பொருள்களெல்லாம் வணங்குவதற்கு தகுதிதான் என்று எப்படி நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்களுடைய அறிவு எங்கே போய்விட்டது பொமாளுக்கும் உங்களுக்கு என்ன வந்ததுன்னா உங்களுடைய அறிவு எங்கே போய்விட்டது எப்படி நீங்க அல்லாவுக்கும் இந்த தெய்வங்களுக்கும் நீங்கள் சமப்படுத்துகின்றீர்கள் அல்லாஹ் அல்லாஹ் தெய்வம் ரெண்டு ஒன்னுதான் எப்படின்னு சொல்றீங்க எப்படி சொல்றீங்க என்று அல்லாஹத்தாலா கேட்கின்றான் அல்லாஹாலாவுடைய தன்மைகள் எல்லாம் மேலே சொல்லி காட்டினான் சொல்லி காட்டி அல்லாஹால கடைசியில் சொன்னேன் எப்படி நீங்க தீர்ப்பு செய்யறீங்க அல்லாங்கிறோம் யாரு அப்படிங்கிறத பத்தி இப்ப நான் சொன்னேன் இதுதான் இதுதான் அல்லா என்பவன் இப்படி செய்யக்கூடியவன்னா அல்லா என்பவன் உங்கள் தெய்வங்கள் இதை எதுவுமே செய்ய முடியறது இல்லையே எப்படி நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் என்று அல்லா தலா கேட்கின்றார் அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக இதை சொல்லணும் ஒமா எத்தபையோ அத்து சருகும் இல்லாதண்ணா அந்த இணை வைப்பவர்களிலே காப்பீர்களிலே பெரும்பாலானவர்கள் தங்களுடைய தவறான எண்ணத்தை தவிர வேறு எதையும் பின்பற்றுவது கிடையாது தவறான எண்ணம் அவங்களுக்கு அவங்க எண்ணம் என்னப்படி வணங்குறாங்க ஆனால் எண்ணம் வந்து தவறானது தவரான எண்ணத்தை தவிர வேறு எதையும் பின்பற்றுவது கிடையாது இன்னல் அன்ன லா யுகனி மினல் ஹக் இசையா அந்த தவறான எண்ணம் இருக்கதே அது சத்தியத்திலிருந்து எதையும் நிறைவேற்றி வைக்காது அது சத்தியமான வழியை காட்டாது தவறான எண்ணம் அதனால அந்த தவறான எண்ணம் இருக்கின்றதே அது மனிதனுக்கு தீமைகளைத்தான் உண்டாக்கும் அதனால தான் மற்றொரு மனிதரை பற்றி தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது அவர் அப்படித்தான் இப்படித்தான் இருக்கலாம் இப்படித்தான் இருப்பார் அந்த பக்கம் போனார் இதை பேசினார் சொல்லிருப்பார் இந்த அடிப்படையில் உண்டாக்கி தராது ஹக்கி ஷயா உண்மையில் இருந்து எந்த பொருளையும் அது நிறைவேற்றி வைக்காது அப்படிங்கிறார் இன்னல்லஹா அலிமும் நிச்சயமாக அல்லாஹால தவறான சத்தியத்தின் தவறான எண்ணம் சத்தியத்திலிருந்து நிறைவேற்றி வைக்க ஒரு மனிதன் கொண்டிருக்கிறதையும் விளக்கம் தருகின்றார் என்று சொல்லப்படக்கூடிய உறுதியை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் லன் என்று சொன்னால் சந்தேகமான நிலை சொல்றாங்க ஒரு ச அப்படிதான் இருக்கலாம் பெரும்பாலும் அப்படி இருக்கிற நினைப்பில் தான் நான் வணங்கிட்டு இருக்கிறேன் அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்றாங்க அந்த நினப்பில் தான் நான் வணங்கிக்கிட்டு இருக்கிறேன் ஏதோ அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு அர்த்தம் அல்லாஹ் ஒருவன் தான் என்று எத்தீனியச் உறுதியான முறையில் அந்த எண்ணம் இருக்க வேண்டும் அதே போன்று குரான் அல்லாவிடத்திலிருந்து வந்தது தான் சொல்றாங்க இந்த ஆலிம் சாக்கள்லாம் அதை வச்சு தான் நான் வந்து ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னால் சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம் சந்தேகத்துடனே எந்த வேலையும் வந்து அல்லாஹாலத்தில் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது அதனால் சந்தேகம் இல்லாமல் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்ற இது அவங்க வந்து சந்தேகத்தோட தங்களுடைய நிலைகளை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அந்த சந்தேகம் சரியில்லை அது உண்மையிலிருந்து எந்த பொருளையும் நிறைவேற்றி வைக்காது என்று சொல்லுகிறேன் இன்னாக அலி மும்பிமா நிச்சயமாக அல்லாஹால அவர்கள் செய்கின்றவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்ன செய்கிறாங்க நல்லா தெரியும் அவங்களுக்கு அல்லாஹு தலாவுக்கு தெரியும் அதனால அவன் தெரிந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பில் அந்த நிலையில அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு கூலி கொடுப்பான் என்பதாக பொருள் சரி இந்த குரானை பற்றி அந்த மக்காவாசிகள் சொல்லுகின்றார்கள் இது அல்லாட்டந்து வந்ததல்ல சும்மா கற்பனையாக சொல்லிட்டு இருக்கிறார் முகமது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பதில் அல்லாஹு சொல்லுகின்றான் இந்த குரான் கற்பனையாக உள்ளதல்ல அல்லா அல்லாதவ அல்லாதவரிடத்திலிருந்து அல்லாஹ் அல்லாத வேறொருவரிடத்திலிருந்து அவர் கற்பனையாக செய்து சொன்னது அல்ல இந்த குரான் என்று அல்லாஹத்தால குரானின் மூலமாக உறுதியளிக்கின்றான் இந்த ஆயத்து குரான் அல்லாவிடத்திலிருந்து வந்தது தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆயத்துக்கு ஆயத்த அதுக்கு சான்று அல்லாவிடத்திலிருந்து வந்தது தான் என்பதை யார் சொல்லணும் அவன் தான் சொல்லணும் ஏன் அவன் சத்தியமானவன் மேல சொன்னான் அதனால அவன் சொல்லணும் அவனே சொல்லுகின்றான் இது கற்பனையானது அல்ல இந்த குரான் கற்பனையானது அல்ல கற்பனை சொன்னால் யார் கற்பனை செஞ்சது மிந்து அல்லாவை தவிர வேறு வேறு யாராவது கற்பனை செய்தார்கள் என்பது கிடையாது கற்பனையாக உண்டாக்கப்பட்டது அல்ல வலாக்கின் தஸ்தீக் எனினும் இந்த குரான் இதற்கு முன்னால் உள்ள வேதங்களை அது உண்மைப்படுத்துகின்றது இதற்கு முன்னால் உள்ள வேதம் தௌராத் இஞ்சில் ஜபூர் இந்த வேதங்களை எல்லாம் இது உண்மைப்படுத்துகின்றது அப்படின்னு சொன்னால் இது உண்மையான வேதம்ங்கிறதுக்கு அடையாளம் ஏன்னா முன்னால் உள்ள வேதங்கள்லாம் நீங்கள் நம்புறீங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் நம்புகிறாங்க அதே மாதிரி மக்காவாசிகள் குறைசிகள் இருக்காங்களே அவங்களும் நம்புறாங்க முன்னால் மூசான் ஒரு நபி வந்தார் அவருக்கு தௌராத் வேதம் அருளப்பட்டது ஐசா வந்தாரு இஞ்சில் கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க என்னும் சொல்கிறாங்க நாங்கள் இப்ராஹிம் அலிஸ்வாத்துடைய வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மக்காவாசி அந்த நபிமார்கள்லாம் நம்புகிறாங்க அப்படி இருக்கும்போது குரானை மட்டும் நம்ப மாட்டேங்கிறாங்க குரானை கொண்டு வந்து ரசூலை நம்ப மாட்டேங்கிறாங்க முகமது சல்லா அஸ்வத்தை நம்ப மாட்டேங்குது என்பதை அல்லாஹாலா சுட்டி காட்டி இதுக்கு முன்னால் உள்ளது இது உண்மைப்படுத்துகின்றது நீங்கள் முன்னால் உள்ளது நீங்கள் உண்மைப்படுத்துறீங்க அப்போ இதை பையாக்குறீங்களே எப்படி நீங்கள் எதை உண்மைப்படுத்துகின்றோ அதை இந்த குரானை உண்மைப்படுத்துது அப்போ நீங்கள் செய்கிறது வந்து வேணனே செய்கிறீங்க மனம் முரண்டாக செய்கிறீங்க பொறாமைக்காணி செய்கிறீங்க என்ற அர்த்தம் என்பதை அல்லாஹால தெரியப்படுத்துகின்றன வலாக்கின் தஸ்தீகல்லி எனினும் இந்த குரான் தனக்கு முன்னால் உள்ள விஷயங்களை அந்த வேதங்களை உண்மைப்படுத்துகின்றது என்ன சொல்ல போன தப்சீலல் கித்தாபி இன்னும் இந்த கித்தாபில் உள்ளதை விபரித்தும் காட்டுகின்றது வேதத்தில் உள்ள கருத்துக்களை விபரித்தும் காட்டுகின்றது வேதத்தில் உள்ள கருத்துக்கள்னா எது ஹலால் எது ஹராம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது கட்டாயமானவை எதை உபரியாக செய்யப்படக்கூடியவை எதை அவசியம் செய்ய வேண்டும் எதை செய்யலாம் என்று இருக்கின்றது என்ற நிலைகளை எல்லாம் அதாவது ஹலால் ஹராம் ஆகுமாக்கப்பட்டது ஆகுமாக்கப்படாதது அம்ரு நகி ஏவல் விளக்கல்கள் பராயல்கள் சுண்ணத்துகள் இவற்றை எல்லாவற்றையும் அது தெளிவுபடுத்தி காட்டுகின்றது அப்படிங்கிறது தப்சீலல் கித்தாபி வேதத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் இது இருக்கின்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ரப்புல்லிருந்து வந்தது அகில உலகத்தையும் படைத்து அகில உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் படைத்து காப்பாற்றி பரிபாலித்து வரக்கூடியவனான ரப்பு அவன் ரப்புல் ஆலமீனுக்கு கொள்கைப்படி உங்களுடைய சொல்படியே வைத்துக் கொண்டாலும் கூட நீங்கள் இந்த வேதத்தை நம்பித்தான் ஆக வேண்டும் ஏன்னா இதுக்கு முன்னால் உள்ளதான் நம்புறீங்க அவர்கள் இப்படி சொல்லுகிறார்களா இஃத்தராஹு இந்த வேதத்தை இவர் கற்பனையாக சொல்லுகிறார் யாரு முகமது சல்லா அலி நபி கற்பனையாக சொல்லுகிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்களா இது அவர் தான் கற்பனை சொல்ல அல்லாட்டிருந்து வந்தது அல்ல அப்படிங்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் அவரை விட நீங்கள் பெரிய அறிவாளி ஏன்னு கேட்டால் நீங்கள் அவரை விட பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நிறைய உங்களில் பெரும் பெரும் புலவர்கள்லாம் இருக்கிறீங்க பெரும் ஆய்வாளர்கள்லாம் இருக்கிறீங்க இது மாதிரி வேறொரு குரானை கொண்டு வாங்க பார்க்கலாம் ஃபுல் பவுத்தூபி சூரத்தின் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் பௌத்தூபி சூரத்தின் மிஸ்லி இதை போன்று ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்க சின்ன அத்தியாயம் குரான்ல சின்ன அத்தியாயம் எது குரான்லேயே பெரிய சூரா பெரிய அத்தியாயம் சூரத்துள் பக்ரா முதல்ல ரெண்டாவது அத்தியாயம் வர்றது அலகந்தக்கு பின்னால் குரான்லேயே சின்ன அத்தியாயம் இன்னாத்தை கௌசர் சொல்லி ரப்பிக்க வன்னார் என்ன ஷானியாக்க ஹோலபுத்தர் அவ்வளோதான் ஒரு சூறா இது ஒரு சின்ன சூறாவை கொண்டு பார்க்கலாம் கொண்டு வாங்க பார்க்கலாம் சின்ன நீங்கள் இல்லை அப்படின்னா அர்த்தம் தான் அதுக்கு சூரத்தின் மிஸ்லி இது போன்று உள்ள சூறா அப்படின்னு கொண்டு வாங்க முன்னால் உள்ள இதுலையும் சொன்னோம் இன்னா ஆத்தை நாக்கள் கௌசர் அப்படின்னு வந்த நேரத்தில் ஒரு ஆள் பொய் நபி ஒருத்தன் இருந்தான் முசைலமத்துள் கப் கதா முசைலமத்துல் கதாப் என்று அவனுக்கு பேர் முசைலமா அப்படின்னு ஆமாம் எனக்கும் தான் அந்த மாதிரி வந்திருக்கு இன்னா ஆத்தையினா வந்த மாதிரி எனக்கும் ஒரு சூறாக வந்திருக்கு இப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்னா ஆத்தை நாக்கல் ஜமாஹீர் அப்படின்னு சொன்னா கவுசர் அப்படிங்கிறது போல ஜமாஹீர் உமக்கு அல்லா வந்து அவனுக்கு சொல்றதாக சொல்றான் அவன் உமக்கு ஒரு பெரும் கூட்டத்தை நாம் கொடுத்திருக்கின்றோம் அதனால நீ அல்லாவை புகழ்வாயாக அப்படின்னு சொல்லி அந்த வாசகம் வருது அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லி எந்தெந்த சூறாவா அந்த சூறா மாதிரியே இன்னொரு வாசகத்தை கற்பனை செய்து அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படி இங்கே அல்லாஹால சவால் விடுகின்றான் பௌத்தூமி சூரத்தின் மிஸ்ரீ இது போன்று ஒரு சூறாவை கொண்டு வாங்க இப்போ உலகத்தில் சவால் அந்த சவால் பாக்கியாவே இருக்குது துயாமத்து நாள் வரைக்கும் இருக்கும் யாரும் கொண்டு வர முடியாது கொண்டு வர யாராவது முயற்சித்தார்கள் அவருடைய அறிவு போயிடும் சுத்தமாக அப்படின்னு ஒரு சூறாவை கொண்டு வரணும் சரி நீங்க கொண்டு வர்றதுன்னு சொன்னால் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய மஜிலிச கூட்டி பெரிய ஆய்வரங்கத்தை கூட்டி அந்த ஆரங்கத்திலிருந்து எல்லாம் கடற்படை செஞ்சு செய்யுங்க அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுடைய தெய்வங்கள் இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் சேர்ந்து கூப்பிட்டுங்க அழைத்து கொள்ளுங்கள் மனிஸ்தாத்தும் இந்து அல்லாவை தவிர வேற யாரை நீங்கள் நாடுகின்றீர்களோ நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க அல்லா தவிர எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க உங்களுடைய தெய்வங்களோ மற்றவர்களோ ஜின்களோ சைத்தான்களோ எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க கூப்பிட்டு வச்சு ஆராய்ச்சி செஞ்சு இதை போல ஒரு சூறாவை கொண்டு வாருங்க எங்க கொண்டு தும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எதுல இவர் கற்பனை செய்கிறார் இஃப்தாராகுன்னு சொன்னாங்களா அதுல முகமது சல்லா அலுவலாம் தான் இதை கற்பனை செய்து சொல்லுகிறார் என்று சொன்னாங்களே அந்த சொல்லிலே நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் இதுபோன்று உள்ள ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹாலா சொல்லுங்கள் இந்த சூறாவை கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னால் குரானில் பொதுவாக ஒரு நாலு இடத்துல அல்லாஹாலா இந்த சவால் விடுகின்றான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னான் அல்லா தாலா சூரத்தில் பக்ராவில் வந்துச்சு அதை இல்லை சூரத்தில் கசஸ்ல அல்லாஹாலா சொல்லுகின்றான் அல்ல இதில் சூறா மரியம்னு நினைக்கிறேன் அதில் ஒரு குரானை கொண்டு வருவதாக இருந்தால் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் சொல்லிடுங்க ஒன்றாக சேர்ந்து எதுக்கு அலா அன் குரான் இந்த குரானை போன்றுள்ள ஒரு குரானை கொண்டு வந்து ஒன்றாக சேர்ந்தாலும் இதை போன்றுள்ள குரான கொண்டு வர முடியாது அங்க அல்லா தல சொல்றேன் இது மாதிரி ஒரு முழு குரானை கொண்டு வாங்க பார்க்கலாம் நூத்தி பதினாலு சூரா மாதிரி பல சூறாக்கள் உள்ள ஒரு குரானை கொண்டு வாக்கலாம் பாவகம் வசீரா அவர்களிலே சிலர் சிலருக்கு உதவியாளர்களாக இருந்தாலும் கூட அப்படி இருந்தாலும் சரி நீங்க வந்து யார வேணாலும் உதவி கூப்பிட்டுங்க அல்லாவை தவிர கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டான் கொண்டு வரல கொஞ்சம் நாளாச்சு கொஞ்சம் காலம் ஆச்சு ஆடனொன்னே அடுத்த அல்லாஹால சொன்னா அம்யூலு நஃ்தராகு இவர்கள் சொல்லுகிறார்களா இந்த குரானை முகமது சல்லா அலேஸ் அவர்கள் தான் கற்பனை செய்தார் என்று சொன்னார்களா அப்படின்னா கொல் நபியை சொல்லுங்க பத்து அசரி சுவரி மிஸ்ரி இது போன்ற ஒரு பத்து சூறாக்களை கொண்டு வாருங்க முதல்ல குரானை கொண்டு வாருங்கன்னு மொத்தமாக சொன்னா அது முடியல சரி பத்து சூறாக்களை கொண்டு வாருங்க பார்க்கலாம் பத்து அத்தியாயங்கள் முஃ்தரையாத்தின் அதே மாதிரி அவர் கற்பனை செய்கிறார் சொல்றீங்களா அதே மாதிரி நீங்களும் கற்பனை செய்து ஒரு பத்து சுறா கொண்டு வருங்க பதிலாம் அங்கேயும் சொல்றான் அல்லா தாளா வணிஷ்தம் என்று ஒரு இல்லாத இங்கு தும் சாதிக்க நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ தவிர மற்றங்கள்லாம் கூப்பிட்டுங்க உதவிக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது கொஞ்ச நாள் ஆச்சு அதுவும் முடியல யாரும் கொண்டு வரல மூணாவது அல்லா தலா சொன்னான் நம்முடைய அடியாரின் மீது நாம் இறக்கி வைத்ததிலே நீங்கள் சந்தேகம் கொண்டிருந்தால் இதுபோன்று ஒரு சூறாவை கொண்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோம் ஒரே ஒரு அத்தியாயம் முதல்ல முழு குரான் அப்புறம் பத்து அத்தியாயம் அப்போ ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னான் கொஞ்ச நாள் ஆச்சு அதுவும் யாரும் கொண்டு வர்றாங்க தயாராக இல்லை ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க தோக்கடிக்கிறதுக்காக வேண்டி குரான் சரியில்லைன்னு சொல்கிறதுக்காக வேண்டி இந்த இஸ்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க அதை செஞ்சிருக்கலாம் ஆனால் முடியல கடைசியில் அல்லாஹால சொன்னால் ஹதீஸ் மிஸ்லிஹி இங்கு சாதி அவர்கள் இது கற்பனையாக சொல்லுகிறார் என்று சொல் அதில் உண்மையாளர்களாக இருந்தால் ஒரே ஒரு வாசகத்தை கொண்டு வரட்டும் பார்க்கலாம் ஒரு வாசகம் ஒரே ஒரு ஹதீஸ் ஹதீஸ்ன்னு சொன்னால் ஒரு வா ஒரு வாசகம் ஒரு சென்டென்ஸ் ஒரு ஆயத்தை கொண்டு வரட்டும் பார்க்கலாம் எப்படி நாலு கட்டமாக அல்லாஹத்தெல்லாம் இறக்கி வைக்க ஆயத்துக்களை முதல்ல ஒரு குரான் முழுமையாக கொண்டு வரட்டும் பார்க்கலாம் சொல்ல பதில் சொல்லலை பத்து சூறாக்களை கொண்டு வரட்டும் அதுவும் முடியல ஒரு சூறாவு கொண்டு வாங்க பார்க்கலாம் அதுவும் முடியாது ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு பார்க்கலாம் இது மாதிரி அதுவும் முடியல இது வரைக்கும் முடியல ஆயிரத்தி நானூறு முடியல எத்தனை பேர் அறிவாளிகள் வந்துட்டாங்க ஏராளமான அறிவு படைத்தவர்கள்லாம் வந்தாங்க யாராலும் முடியாது இதுவே இந்த குரான் அல்லாஹாலா எடுத்து வந்தது அப்படிங்கிறதுக்கு சான்று என்பதை அல்லாஹால இங்கே தெளிவுபடுத்துகின்றான் பல்கதபு பில் பல்கதூ பிமா லம் யுகில் எனினும் அவர்கள் பொய்யாக்குகின்றார்கள் இவங்களுக்கு தெரியாது இந்த குரான் என்ன எங்கிருந்து வருது அப்படிங்கிறத தெரியல தெரியாத விஷயத்தை பொய்யாக்குறாங்க பல்கதபு பிமாலம் யுகித்து பிகல்மிகி எதை தன்னுடைய அறிவின் மூலமாக நன்றாக சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியவில்லையோ குரானை பற்றி விஷயங்களை வந்து அவங்களுடைய அறிவினாலும் அறிஞ்சு கொள்ள முடியல அதை பொய்ப்படுத்துகிறாங்க நம்முடைய அறிவுக்கு இது ஒத்துக்க மாட்டேங்குது அதனால அதை பொய்யாக்குறாங்க எப்பவும் சில பேர் இருக்கிறாங்களே இல்லையா சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் அறிவு நம்முடைய அறிவுக்கு அது பிடிக்கலையே சரியாக வரலையே அப்படின்னு சொன்னால் இது தவறானது சரியில்லை என்பதாக உடனே தீர்ப்பளித்து விடுகின்றார் அறிவுக்கு ஒத்துக்கொள்ளாததை அவர்கள் ஒப்புக்கொள்வது கிடையாது பொய்யாக்குகின்றார்கள் அதே மாதிரி அந்த அரபு மக்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் செய்து கொண்டிருந்தார்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பல் கதபோ எனினும் அவர்கள் பொய்யாக்குகின்றார்கள் விமாலம் யுகை தூள்மி தங்களுடைய அறிவின் அறிவை கொண்டு எதை அறிந்து கொள்ள முடியவில்லையோ நன்றாக அறிந்து கொள்ள முடியவில்லையோ அதனை அவர்கள் பொய்யாக்குகின்றார்கள் இப்போ அறி பொய் அறிவை கொண்டு அறிந்து கொள்ள முடியவில்லையோ அப்படின்னு சொன்னால் எது ரசூல்லா சல்லா சில இந்த குரானின் மூலமாக நீங்கள் ஒரு நாளைக்கு மூத்த ஆகிடுவீங்க இறந்து விட்ட பின்னால் உங்களுடைய மண்ணறையில் நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் இது அவங்களுடைய அறிவுக்கு ஒத்துக்கலை இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களும் அப்படி இருக்கிறாங்க அதாவது அப்படி இறந்து போயிட்டு மண்ணோட மண்ணாக போயிட்டு அப்புறம் எப்படி கேள்வி கணக்கு கேட்கறது எங்கே கேட்பாங்க எப்படி கேட்பாங்க அவன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தினால் அந்த அறிவு மழுங்கி விடும் அறிவு மயங்கி விடும் அவன் பதில் சொல்லவே முடியாது அந்த அறிவினால் கண்டுகொள்ளவே முடியாது சரி அதே மாதிரி மலக்குகள் வர்றாங்க கேள்வி கேட்கறாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஆலமுல் பர்சஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கபுருடைய உலகம் ஒன்று இருக்கின்றது அந்த உலகத்தில் இந்த ரூகுகள் அங்கே இருக்கின்றன இறந்து விட்ட ரூகுகள் எல்லாம் அங்கே சொர்க்கவாசிகளாக பின்னால் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நிலை உடையவர்களாக அவர்கள் இருந்தால் அந்த கபருடைய அந்த உலகத்தில் ஆலமு வரிசையிலேயே சொர்க்கத்தினுடைய அமைப்பில் அவங்க இருக்கிறாங்க சொர்க்கத்தினுடைய இன்பமான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள்ங்க எல்லாத்தெல்லாம் குரம் நல்லா சொல்லுகின்றான் இருக்கின்றான் அதே மாதிரி தீயவர்களாக இருந்தால் பின்னால் கடைசியில் கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு நரகத்துக்கு போவாங்க இப்போ அவங்க நரகத்தினுடைய அந்த தண்டனையில் தண்டனையை அனுபவித்து கொண்டு நமக்கு அறிவு கெட்டுதா இது அறிவு ஒத்துக்கவே ஒத்துக்காது எந்த அறிவாலையும் வந்து இதை அறிவின் மூலமாக சிந்தித்து பார்த்து இது சரிதான் அப்படின்னு ஒப்புக்கொள்ளவே முடியாது அறிவின் மூலமாக சிந்திச்சு பார்த்தான் அப்படின்னு சொன்னால் அறிவு ஃபெயில் ஆகிடும் அதனால தான் ஆரம்பத்தில் என்ன வேணும் இந்த செயல்களெல்லாம் சரிதான் அப்படின்னு ஒப்புக்கொள்வதற்கு ஈமான் வேணும் அல்லாவை பற்றி உள்ள நம்பிக்கை வேணும் வேதத்தை பற்றி உள்ள நம்பிக்கை ஆமன்த்து மில்லாகி ஓ மதாய்க்க தீ குத்துபிகி ஒரு சுலிஹி ஓ லோமில்லாகிரி வல் கத்ரி ஹைரிஹி ஒ ஷர்ஹி மினி தாலா வல் பாசி பாதல் பௌத் எந்த எல்லா ஐட்டங்களையும் எல்லா விஷயங்களையும் நம்பிக்கை கொண்டால் தான் இதையெல்லாம் நம்ப முடியும் இல்லைன்னு நம்ப முடியாது சாதாரணமாக அதனால தான் ஆரம்பத்தில் முதல்ல எடுத்தோன்னே ஈமான் வேணும் ஈமானை சொல்லி கொடுக்கும் அதனால தான் ரசூல்லாய் சவல்லா அலி சொல்லாம் அந்த ஈமானை பற்றி பதிமூணு வருஷம் போதிச்சாங்க முதல்ல ஈமான் வரணும் சரியாக வந்தால் தான் அப்புறம் மற்ற செயல்பாடுகள் நம்பிக்கை சரி அதே மாதிரி இப்போ எவ்வளோ அறிவாளிகள்லாம் வந்தாங்க சில பேர் குதர்க்கவா குதர்க்கவாதிகள்லாம் வந்தாங்க இந்த முஸ்லீம்கள் வந்து கேள்வி கணக்கு கபூரில் வந்து அடக்கின உடனே அந்த மையத்துக்கு எழுப்பி உட்கார வைக்க உட்கார வைக்கப்படுது அத கேள்வி கேட்கற ரெண்டு வழக்குகள் வர்றாங்க அந்த ரெண்டு மலக்கம் ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க ஒருத்தருக்கு பேர் கிராமம் ஒருத்தருக்கு பேர் காத்திபு இப்போ கிராமன் காத்திபின்னு அப்படின்னு அதாவது முன்கர் நக்கீர் ரெண்டு பேரும் முன்கர் நக்கீர் என்பவர்கள் வர்றாங்க அவங்க கேள்வி கேட்குறாங்க இவர் பதில் சொல்கிறாரு அப்படின்லாம் இருக்க கபூரில் தான் நடக்குது அது ஆமாம் கபூரில் தான் நடக்குது இப்போ என்ன பண்ணாங்க சில பேர் அந்த காலத்தில் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு தோற்று போயிட்டாங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க இப்போ நவீனமான கருவிகள்லாம் வந்திருக்கு அதனால் ஒரு சின்ன ஒரு மைக்கை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு அவர் அடக்கிட்டாங்க மேலே ஸ்பீக்கர் வச்சிக்கிட்டாங்க சத்தம் கேட்க தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து கேள்வி கேட்டால் சத்தம் கேட்க உள்ள வன்ற புக்கன்னு கேட்குறாரு அமாத்தியனுக்குன்னு கேட்குறாரு கீழே ஒரு மைக் வச்சால் சத்தம் கேட்க தானே செய்யணும் அப்படின்ட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடியதை மேலே வான்வெளிக்கு போகிறான் அங்கே எவ்வளோ பல லட்சக்கணக்கான மயில்களுக்கு அப்பாலேருந்து இங்கிருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லை கபரில் பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் அடையில கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் செட் பண்ணி ஸ்பீக்கர்லாம் செட் பண்ணி வச்சாங்க ஒன்றுமே சத்தமே கேட்கலை எதுவுமே சத்தம் கேட்கலை அப்போ அவங்க தன்னுடைய அறிவை கொண்டு அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறாங்க அதனால் எந்த விதமான பலனும் இல்லை எதுவும் தெரியவும் முடியாது என்ன சொல்ல போனால் அந்த மைக்கெல்லாம் வேலையும் செய்யலை அந்த மைக்கை அந்த ஸ்பீக்கரோ எதுவுமே வேலை செய்யலை எல்லாம் செயல் போச்சு எப்படி போச்சு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல இது மாதிரி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எல்லாம் விட்டுறாங்க சரி இப்போ தன்னுடைய அறிவினால் சூழ்ந்து அறிவு லம் ய லம் இசையத்தும் இயல்மிகி தங்களுடைய அறிவியின் மூலமாக அதை தெரிந்து கொள்ள முடியாது என்றெல்லாம் சொல்வார் அதே மாதிரி சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது அது எப்படி இருக்கும் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி சொல்லுவது நரகத்தினுடைய பயங்கரமான சூழ்நிலையை பற்றி சொல்கிறான் கியாமத்தினாளுடைய நிலையை பற்றி சொல்கிறான் இப்போ நம்ம சொன்னோம் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல இருப்பாங்க இந்த பக்கம் இருட்டாக இருக்குது அந்த பக்கம் வெளிச்சமாக இருக்கும் கியாமத்தினால மகேஸ்வர் மைதானத்தில் வேர்வை ஆறு மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும் அவரவருடைய பாவங்கள் நன்மைகளுக்கு தக்கவாறு அந்த வியர்வை இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது சில அதி சில சொல்லி சில சொல்றேன் கடல் மாதிரி வேர்வை ஓடும் நல்லவர்களாக இருந்தால் அவங்களுடைய கால் கூட நினையாது தீயவர்களாக இருந்தால் சில பேருக்கு இடுப்பு கரண்டை வரைக்கும் இருக்கு சில பேருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கு சில பேருக்கு நெஞ்சி வரைக்கும் இருக்கு சில பேருக்கு கழுத்து வரைக்கும் இருக்கு சில பேர் மூக்கு வரைக்கும் சில பேர் அந்த வேர்வையிலேயே மூழ்கி விடுவார்கள் அப்படின்னு இருக்குது இது சாத்தியமா ஒரு இடத்துல தண்ணி நின்றுச்சுன்னு சொன்னா அந்த தண்ணி சமமாக தான் இருக்கு கீழே இடம் வந்து மேடுபள்ளமா இருக்கலாம் தண்ணி சமமாக தான் இருக்கும் ஆனால் அங்கே தண்ணி வேர்வை என்ற அந்த தண்ணீர் எப்படி இருக்கும் சமமா இருக்காது மேடு பள்ளமா இருக்கும் தண்ணீர் மேடு பள்ளமா இருக்கும் இது எப்படி முடியுமா அறிவு ஒத்துக்குதா அறிவுக்கு ஒத்துக்காது அதே நரகத்துல நரகத்தில் போடப்படக்கூடிய அந்த உடல்கள் எல்லாம் மிக பெருசாக படைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நசூல்லா சுவலாசு சொல்றாங்க எவ்வளவு பெருசு நரகவாசிகளுடைய ஒரு மனிதனுடைய ஒரு பல் ஒரு உகது மலை பெருசு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பல்லு அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு பல் முத்து ரெண்டு மலைகளுடைய அளவு இருக்கும் அப்படின்னா உடல் எவ்வளோ பெருசு இருக்கும் தலை எவ்வளோ பெருசு இருக்கும் கால் கையெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்கும் எது மனிதன் விளங்க முடியுதா அறிவினாலும் வழங்க முடியல சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படுறது அதுவும் வழங்க முடியல அதனால் அறிவை கொண்டு விளங்கவே முடியாது என்ன சொல்லப்போனால் மார்க்கத்தை நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன் மார்க்கத்துடைய சில சட்டங்களும் கூட அறிவை கொண்டு வழங்க முடியாதுங்க சில சட்டங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மாரி ஒழு உட்காந்துருக்குறீங்க ஒருத்தர் எந்திரிச்சு போகிறார் என்னன்னு கேட்டால் ஒழு முறிஞ்சு போச்சு எங்கெங்க முறிஞ்சிச்சு அவர்கிட்ட கேட்குற எப்படி முறிஞ்சிச்சு அட முறிஞ்சிச்சுங்க ஒழு முறிஞ்சு போச்சு அடை எப்படிங்க முறிச்சு சொல்லுங்கள் அது போயிடுச்சுங்க பின்னா அப்படின்னுவார் ஒழு முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறார் சரி ஒழுவ முறிஞ்சு போச்சுன்னா என்னங்க இவர் என்ன பண்ணணும் ஒழுவ முறிஞ்சிச்சுன்னா இப்போ ஒழி செஞ்சு கை கால் முகம்லாம் கழுவிட்டு வந்து உட்காந்துருக்கார் எல்லா ஒழுவுலாம் செஞ்சுட்டு எல்லா உறுப்புகளையும் கழுவிட்டு இப்போ ஒழு முறிஞ்சிச்சு அந்த செயல் நடந்ததுனால ஒழு முறிஞ்சு இவர் என்ன பண்ணு நேராக போய் பாத்ரூம் குள்ளே கங்குசுக்குள்ளே கதவை சாத்திட்டு அந்த இடத்த மட்டும் கழுவிட்டு வந்துடணும் ஒழு முறிஞ்ச இடம் அங்கே தானங்க இருக்குது கழுவுற இடம் அது என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அப்போது ஒழு முறிஞ்சிச்சுன்னா திரும்ப ஒலி செய்யணும்னு சொல்கிறோம் கடை அது போன இடம் வேறு ஒரு கழுவுற இடம் வேறு அறிவு கொத்துக்குதா ஒழு முறிஞ்சால் ஒலி செய்யணும்னு சொல்கிறாங்க ஒழு முறிகிறதுக்கு காரணங்கள் இருக்குது சில இருக்குது ஒழு எந்த எதை நாள் முழு அந்த இடத்தவா கழுவுகிறோம் அது கழுவுறதே இல்லை அதை விட்டுப்பட்டு வெள்ளா வேறு எல்லா இடத்தையும் கழுவிட்டு வந்துடுறோம் கை காலு முகம் எல்லாத்தையும் கழுவிட்டு அது அறிவுக்கு ஒத்துக்காது இது மாதிரி பல காரியங்கள் மார்க்கத்துலேயே உலகத்துடைய நடைமுறைகள்லையே இருக்குது அதனால ரசூல்லாய் சல்லா என்ன சொன்னாங்களோ அதுதான் மார்க்கம் அதனால அறிவை கொண்டு மட்டும் சிந்திக்கக்கூடாது அது ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க இல்லையா அப்போ நான் முன்னாலேயும் சொல்லிருக்கிறேன் ஒருத்தர் சொல்கிறாரு வானங்கள்லாம் கிடையாது காற்று மண்டலம் வானம் என்னுடைய அறிவுக்கு இந்த வானங்கள் ஒத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு வானம் ஏழு இருக்குது அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் தான் சொல்கிறவர் ஒத்துக்க அவருக்கு அறிவு கிடையாது அப்படி போகக்கூடியவங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதை சொல்றாங்க பல்கதபு அவர்கள் பொய்யாக்கினார்கள் இந்த ரசூல் சொன்னது பொய்யே இந்த வேதம் பொய்யாங்க ஏன் கேட்டா சொற்கான நரகம்லாம் சொல்கிறாரு இறந்து போயிட்டா வந்து கபரில் கேள்வி இருக்குதுன்னு சொல்கிறாரு அவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் தோண்டி பார்த்தா ஒருத்தர் உயிரோடு இருக்கிறதுல எல்லாம் மண்ணோட மண்ணோட மக்கி போயிடுறாங்க அப்படி இருக்கும்போது இவர் எப்படி சொல்கிறாரு நாங்கள் அறிவுகளை சிந்திச்சு பார்த்தா யோசனை பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஒத்துக்க முடியலையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பல்கதபோ பிமா லம் யுஷை தன்னுடைய அறிவினால் சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியவில்லையே அந்த ஒன்றை அவர்கள் பொய்யாக்குகிறார்கள் வலம்மா எம் தகு அத விளக்கம் அவர்களுக்கு தெரியவில்லை வலம்மா எழுத்தியும் அவர்களுக்கு வரவில்லை அவர்களுக்கு தெரியவில்லை தகுவியலு அதனுடைய விளக்கம் தெரியவில்லை அவ்வளவு கதாலிகம் அதாவது விளங்கலையோ அது அது அது அந்த விஷயத்தில் இவங்க அதுக்கு எதிரியா இருக்கிறாங்க அரபியில் ஒரு பழமொழி சொல்லப்படும் மண் ஜகிலு எவர் ஒரு பொருளை விளங்கவில்லையோ அந்த பொருளுக்கு எதிரி மனிதனுடைய இயல்பு மக்காவாசிகள் அதுக்கு இந்த ஆயத்த ஆதாரம் எதை அறியவில்லையோ ஒரு மனிதன் அதற்கு எதிரியாக மாறி விடுகின்றான் பழமொழி ஒன்று அந்த பழமொழிக்கு ஆதாரம் குரான் அதனுடைய விளக்கம் அவங்களுக்கு தெரியாத பொழுது அவர்களிடத்தில் வராத பொழுது தெரியல முன்னால் உள்ளவர்களும் பொய்யாக்கினார்கள் இதே மாதிரி அவங்களும் பொய்யாக்கினார்கள் பன்னூர் கைஃபக்கான ஆக்கிரபத்து நபியை நீங்கள் கவனித்து பாருங்கள் கைஃபக்கான ஆக்கிரபத்து அந்த அநியாயக்காரர்களுடைய முடிவு எப்படி ஆனது என்று சிந்தித்து பாருங்கள் இவங்கெல்லாம் இதே மாதிரி அவங்களும் அவங்களுடைய முடிவு என்னாச்சு அழிக்கப்பட்டார்கள் அதே மாதிரி இவங்களுக்கும் வரும் என்பதை தெரியப்படுத்துங்கள் என்பதற்காக வேண்டிய அல்லாஹால பார்ப்பீராக கைப்பகான ஆக்கிரபத்து முகதிபீன் அநியாயம் செய்தவருடைய இறுதி முடிவு என்ன ஆனது என்பதை சிந்தித்து பார்ப்பீர் பார்ப்பீராக என்று அல்லாஹால சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் ஆக மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு மட்டும் சிந்தித்து பார்த்து இது சரியில் சரியில்லைன்னு சொல்லிட்டு மார்க்க விஷயங்களை தீர்ப்பளிக்க கூடாது என்ற விஷயம் கடைசியாக இங்கே அல்லாஹால வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்ற அதனால அல்லாஹும் ரசூலும் எதை சொல்லி இருக்கின்றார்களோ நம்ம அறிவுக்கு ஒத்துக்குது ஒத்துக்கல அதெல்லாம் பயன்படுத்தவே கூட நான் அடிக்கடி சொல்றது நம்முடைய அறிவை பயன்படுத்தி மார்க்கத்துடைய விஷயங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்க கூடாது ஆனா ஏராளமான விஷயங்களுக்கு அறிவு சம்பந்தப்பட்ட விளக்கம் இருக்குது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சாப்பிட்ட பின்னால விரலை சூப்பணும்னு சொல்லி ரசூ இல்ல சில விரலை நன்றாக சூப்பிக் கொள்ளுங்கள் ஒரு பருக்கையும் விடாது எந்த இதில் பறக்கத்திற்கு தெரியாது உங்களுக்கு அதனால சோப்பிக்கொள்ளுங்கள் அழித்து சாப்பிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அறிவியல் இருக்குது என்ன அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு இதே மாதிரி எல்லா செயல்களுக்கும் அறிவியல் இருக்குது அறிவியல் விளக்கம் இருக்குது ஆனால் சில விஷயங்கள் நம்முடைய அறிவுக்கு ஒத்துக்காது அறிவியல் விளக்கம் சொல்லவும் முடியாது ஆனால் செய்து தான் ஆகும் அதுக்கெல்லாம் சொல்கிறீங்களே இதுக்கு விளக்கம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியாது அதனால எல்லா விஷயத்தையும் சொல்றதல்ல எல்லா விஷயத்தையும் விட்டுறதுமல்ல அறிவியல் இருக்குது உலக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் அதில் உலக சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சில விஷயங்களுக்கு நம்ம அந்த உதவு முடிந்தது சம்பந்தமாக சொன்னோம் அது மாதிரி சில விஷயங்களுக்கு வழக்கம் சொல்லவும் முடியாது சொல்லியிருக்கிறாங்க இது பண்ணும் அவ்வளவு அதை நம்பி செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அத்தகைய நல்ல தன்மைகளை அல்லா தாளரமான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 بَلْ كَذَّبُوا بِمَا لَمْ يُحِيطُوا بِعِلْمِهِ وَلَمَّا يَأْتِهِمْ تَأْوِيلُهُ كذلك كَذَّبَ الَّذِينَ من قَبْلِهِمْ فانظر كَيْفَ عَاقِبَةُ يُؤْمِنُ يُؤْمِنُ بِهِ ومنهم من لا يؤمن بِهِ لَا بِالْمُفْسِدِينَ وَإِن كَذَّبُوكَ فَقُل لِّي عَمَلِي وَلَكُمْ عَمَلُكُمْ أَنْتُمْ بَرِيئُونَ مِمَّا أَعْمَلُ وَأَنَا بَرِيءٌ مِّمَّا تَعْمَلُونَ وَمِنْهُم مَّن يَسْتَمِعُونَ إِلَيْكَ أَفَأَنتَ تُسْمِعُهُمْ أَمْ هُمْ لَا يَعْقِلُونَ وَمِنْهُم مَّن يَنظُرُ إِلَيْكَ أَفَأَنتَ تَهْدِي الْعُمْيَ أَفَأَنتَ تَهْدِي الْعُمْيَ وَلَوْ كَانُوا لَا يُبْصِرُونَ கண்ணியத்திற்குரிய பெரியவர்களை சொர்கள் அல்லாஹாலாவுடைய கிருபையால் அறுநூற்றி எழுபத்தி நாலாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரே யூனு என்ற அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஏழு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன முன்னால் சொல்லப்பட்ட ஆயத்துகளில் இணை வைக்கக்கூடிய அந்த மக்காவாசிகளை பார்த்து பலவிதமான ஆதாரங்களை அல்லாஹத்தால சொல்லி காட்டினான் இந்த குரான் இருக்கின்றதை இது அல்லாஹிடத்திலிருந்து வந்தது அவன் அல்லாத வேறு எவராலும் இது கற்பனை செய்யப்பட்டது அல்ல ஏனென்றால் இந்த குரான் நீங்கள் முந்தி நீங்கள் நம்பியிருக்கக்கூடிய முந்தைய நபிமார்கள் வேதங்கள் அவற்றை இந்த குரான் உண்மைப்படுத்துகின்றது மக்காவாசிகள் குரானை பொய்யாக்குகின்றார்கள் ஆனால் முன்னால் வந்த வேதத்தை எல்லாம் நம்புகின்றார்கள் மூசா அலை அவர்களை நம்புகின்றார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்தை நம்புகின்றார்கள் ஜபூரை நம்புகின்றார்கள் தாத் அலை நம்புகின்றார்கள் அதாவது இப்படி ஒரு நபி வந்தார் என்று சொல்லுகின்றார்கள் அவருக்கு வேதம் கொடுக்கப்பட்டது என்பதையும் சொல்லுகின்றார்கள் அந்த வேதங்கள் உண்மையானது என்பதையும் சொல்லுகின்றார்கள் ஐசா அலை சொல்லுகின்றார்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தையும் சொல்லுகின்றார்கள் எல்லாவற்றையும் நம்பக்கூடிய முந்தி இருக்கக்கூடிய வேதங்களையெல்லாம் அபிமார்களை எல்லாம் நம்பக்கூடிய நீங்கள் குரானை மறுப்பதற்குரிய காரணம் என்ன என்று அல்லாஹத்தலா கேட்டான் இதற்கு காரணம் என்ன என்பதை அல்லாஹத்தலா சொல்லுகின்றான் பல்கதபு பிமாலம் யுகில் மிகி எதை இவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லையோ முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லையோ அதை இவர்கள் பொய்யாக்குகிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் குரானுடைய அந்த உண்மையான நிலையை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை ரசூதுல்லாய் சல்லல்லாஹேவு செல்லம் அவர்களுடைய அந்த நுபூவத்துடைய தன்மையை அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஆகவே பொய்யாக்குகின்றார்கள் பொதுவாக ஒரு கருத்து சொல்லப்படும் மனிதர்கள் எதை தெரிந்து கொள்ள முடியவில்லையோ அதை பற்றி அவர்கள் அறியாதவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதாக சொல்லப்படும் மன் ஜஹில ஷை அன் என்பதாக ஒரு பழமொழி எந்த பொருளை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளவில்லையோ அதற்கு எதிரியாக இருப்பான் அவன் என்பதாக அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே அது கிடையாது என்பதாக சொல்லுகின்றான் உண்மையிலே இருக்கின்றது அந்த பொருள் ஆனால் இவன் அதனை அறியாதவனாக இருக்கின்ற காரணத்தால் அது இல்லை என்பதாக வாதிடுகின்றான் என்பதை அல்லாஹால இங்கே குறிப்பிடுகின்றான் பல் கதபு பிமாலம் யுகித்து எல்மிகி தன்னுடைய அறிவினால் எதை அவர்கள் சூழ்ந்து கொ அறிந்து கொள்ள முடியவில்லையோ அதை அவர்கள் பொய்யாக்குகின்றார்கள் வலம்மா ஏத்தி வலம்மா எகத்தி எகத்தியம் தகுதியுகோ அதனுடைய விளக்கம் அவர்களிடத்தில் வந்த வலம்மா ஏத்தியும் தகுதியில் உஹோ அதனுடைய தகுதியில் அதனுடைய விளக்கம் அவர்களிடத்தில் வரவில்லை அதாவது அவர்களுக்கு அதனுடைய அசைக்கத்தான விளக்கம் தெரியவில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் அதனை பொய்யாக்குகின்றார்கள் என்பதை குறிப்பிடுகின்றனர் முன்னால் உள்ள இடங்களிலும் சில ஆயத்துகளிலும் அல்லாஹலா இதனை சொல்லி காட்டுகின்றான் ஹாதா இஃப்குன் கதீம் என்ற ஒரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அவர்கள் நேர்வழி பெறாத நேரத்தில் இது பழைய எட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் குரானை கொண்டு நேர் பெறவில்லை குரானை கொண்டு வந்த நபியின் மூலமாக அவர்கள் நேர்வழி பெறவில்லை கிதாயத் என்பது கிடைக்காததின் காரணமாக அதாவது அந்த அறிவு அவர்களிடத்தில் இல்லாததின் காரணமாக இந்த கித்தாபை இந்த வேதத்தை அவர்கள் பொய் என்பதாக கட்டு இட்டு கட்டப்பட்டது கற்பனையானது என்பதாக சொல்லுகிறார்கள் என்று அந்த இடத்துல அல்லாஹ் குறிப்பிடும் வலம்மா எத்தீஹிம் தவியலுகூ அதனுடைய விளக்கம் அவர்களிடத்தில் வரவில்லை கிடைக்கவில்லை அவங்களுக்கு கதாலிக்கு கதபல்லதீனம் எம் கபிலீஹிம் இவ்வாறுதான் இவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களும் பொய்யாக்கினார்கள் இவங்க மட்டுமல்ல இது ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறும் முகமாக அல்லாஹால சொல்லுகின்றார் நபியை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது மாதிரி தான் முன்னால் உள்ளவர்களெல்லாம் அந்தந்த ரசூல்மார்களை தூதர்களை பொய்யாக்கினார்கள் ஆகவே அதே மாதிரி இவர்களும் பொய்யாக்குகின்றார்கள் தொன்னொரு கைப்புக்கான ஆகிபத்துல்ல அலி மீன் இந்த அநியாயக்காரர்களுடைய இறுதி முடிவு எப்படி ஆகிவிடும் என்பதை ஆகிவிட்டது என்பதை நபியை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீராக அதாவது முன்னால் உள்ள அநியாயக்காரர்கள் அல்லாஹையும் அவனுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்ளாத அவனுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ளாத அநியாயக்காரர்கள் பொதுவாக அல்லாஹாலாவை நம்பாதவர்கள் அனைவருமே அநியாயக்காரர்கள் காஃபியர்கள் என்பதாக சொல்லுகின்றோம் முஷ்ரிக்குகள் என்பதாக சொல்லுகின்றோம் யாராக இருந்தாலும் சரி சிர்க் வைத்தாலும் அதுவும் அநியாயம் குஃப்ரு செய்தாலும் அதுவும் அநியாயம் இந்த அநியாயக்காரர்களுடைய முடிவு எப்படி இருந்தது என்பதை பல்லூர் கைஃப கைஃபக்கான ஆக்கிரபத்துள் லாலி மீன் அநியாயக்காருடைய முடிவு எப்படி இருந்தது என்பதை நீர் பார்ப்பீராக சிந்தித்து பார்ப்பீராக என்று ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு சொல்லுவது உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லுவதாக அர்த்தம் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தலக்கட்டளை எழுகின்றான் குறிப்பாக அந்த மக்காவாசிகள் மறுத்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார் அவர்கள் எப்படி இருந்தார்கள் இந்த முன்னோர்கள் முன்னால் இறந்தவர்கள் ஒமின்ஹும் மன் யு மின் ஒமின்ஹும் மல் லாயு ஒமின் பிஹி அவர்களிலே சிலர் யூ பிஹி அந்த வேதத்தை நம்பினார்கள் அல்லது அல்லாகவை நம்பினார்கள் ஒமன் லா ஒமின்ஹும் மன் நம்பாதவர்களும் அவர்களிலே சிலர் இருந்தார்கள் சிலர் நம்பினார்கள் சிலர் நம்பவில்லை அதே போன்றுள்ள நிலைதான் இப்பொழுதும் நம்பியை உங்களுடைய இந்த சமுதாயத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றது உங்களை சிலர் நம்புகின்றார்கள் சிலர் நம்பவில்லை அல்லாவை சிலர் நம்புகின்றார்கள் சிலர் அல்லஹாவை நம்பவில்லை சிலர் இந்த குரானை நம்புகின்றார்கள் குரானை சிலர் நம்பவில்லை ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வரம்புக்கு ஆலம் பில் முஃபிதீன் இப்படி குழப்பம் செய்யக்கூடியவர்கள் வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்கள் முஃசித் பொசாத் என்று சொன்னால் சட்ட எல்லையை மீறி நடக்கக்கூடியவர்கள் வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்கள் அவர்களை அல்லாஹால உம்முடைய ரப்பு நன்கு அறிந்து கொண்டிருக்கின்றான் ஆகவே அவன் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய முறைப்படுக்கி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பான் என்பதை அல்லாஹால தெரியப்படுத்துகின்றான் அமலி வழக்கும் அமலுக்கும் நபிய உம்மை இந்த மனிதர்கள் பொய்யாக்கினால் நீ அல்லாவுடைய தூதர் அல்ல என்று சொல்லு சொல்லுகின்றார்கள் அப்படி சொன்னால் லீ அமலி வழக்கும் அமலுக்கும் நீங்கள் இப்படி சொல்லிவிடுங்கள் என்னுடைய அமல் எனக்கு உங்களுடைய அமல் உங்களுக்கு என்று சொல்லிவிடுங்கள் லா அபுது மா தாபுதூன் வலா லா ஆபுது மா தாபுதூன் வலா அன் தும் மா ஆபுது என்று அல்லாஹால சொன்னேன் அது மாதிரி நீங்கள் வணங்குகின்றவற்றை நான் வணங்க மாட்டேன் நான் எதை வணங்குகின்றேனோ அதை நீங்கள் வணங்குபவர்களாக இல்லை என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றானே அதே போன்று இங்கே எந்த கருத்தையும் அல்லாஹத்தால சொல்லுகின்றான் பகுல்லி அமலி வளர்க்கும் அமலுக்கும் என்னுடைய அமல் எனக்கு உங்களுடைய அமல் உங்களுக்கு என்று சொல்லிவிடுங்க இந்த ஆயத்து மக்காவில் இறங்கியது மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் முன்னால் நிறைய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்ற பல ஆயத்துகளுக்கு மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் யாரிடத்திலும் சண்டை போடக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது அவரிடத்தில் தர்க்கம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹாலா பல இடங்களிலே சொல்லுகின்றான் அதனால் இந்த இடத்துல என்னுடைய அமல் எனக்கு உன்னுடைய உங்களுடைய அமல் உங்களுக்கு என்று சொன்னால் நீங்கள் எந்த பிரச்சனையும் செய்து கொண்டிருக்க வேண்டாம் உங்களை மறுத்தால் பொய்யாக்கினால் அல்லாஹவை பொய்யாக்கினால் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டிய வாசகம் இதுதான் என்னுடைய அமல் எனக்கு உங்களுடைய அமல் உங்களுக்கு என்னுடைய வழி என்னை விட்டுருங்க நான் பாட்டு நான் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கேன் வரதாக இருந்தால் வாங்க இல்லைன்னா விட்டுடுங்க என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹால சொல்லுகின்றான் ஆனால் இது மதீனாவுக்கு போன பின்னாலே போர் செய்ய வேண்டும் என்ற ஆயத்து வந்த பின்னால் இந்த ஆயத்து மன்சூக்காகிவிட்டது மாற்றப்பட்டு விட்டது என்பதாக சொல்லப்படுது பல ஆயத்துகள் இது மாதிரி இந்த லாபுது மா தாபுதூன வலாந்தும் ஆபிதூனம் மாபுது அப்படிங்கிற ஆயத்தும் அப்படி என்ன அது கடைசியில் அல்லாஹத்தாலா லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுடைய தீன் உங்களுக்கு என்னுடைய தீன் என்று எனக்கு என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றன அந்த ஆயத்தும் கூட மன்சூக் மாற்றப்பட்டது நான் குரானில் இருக்குது நான் மண்சூகான ஆயத்துகள் நிறைய குரானில் இருக்கின்றன ஆயத்து சைஃப் வாழ் சம்பந்தமான ஆயத் போர் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த ஆயத்துகள் மூலமாக அல்லாஹால இந்த மாதிரி ஆயத்தின் மக்காவில் இருந்து பல ஆயத்துக்களை மன்சூகா ஆக்கிவிட்டான் அதாவது அதனுடைய சட்டம் எப்பொழுது கிடையாது இப்பொழுது அவர்கள் ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்று நிலைகளிலே ஒன்றை ரசூல்லாய் சல்லாம் மதீனாவுக்கு போன பின்னால் அறிவித்தார்கள் முன்னால் உள்ள போர் சம்பந்தப்பட்ட ஆயத்துகளிலே விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றோம் ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் இஸ்லாத்திற்கு முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்முடைய அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதனுடைய அடையாளமாக ஜிஸியா என்ற வரி வரி கொடுக்க வேண்டும் வருஷத்திற்கு ஆண்டுக்கு ஒரு முறை குறிப்பிட்ட அளவு ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அதனை ஏற்படுத்தினார்கள் அந்த வரியை கொடுக்க வேண்டும் ஜிஸியா என்பதாக சொல்லப்படும் அப்படி கொடுத்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் நாங்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு இப்பொழுது முடியாது ஆகவே நாங்கள் வரி கொடுத்து விடுகின்றோம் என்பதாக சொல்லி வரி கொடுத்தவர்கள் இருக்கின்றார்கள் ரெண்டையும் தர முடியாதுன்னு சொன்னாங்க அதாவது இஸ்லாத்திற்கும் வர முடியாது வரியும் தர முடியாது என்று சொன்னால் போர் செய்ய வேண்டும் போர் செய்வதற்கு எப்படி செய்வது விதிமுறைகள் நிறைய சூழ்நாய் செலவு சொல்லி காட்டுகணும் அந்த முறைப்படிக்கு போர் செய்ய வேண்டும் என்பதாக குறிப்பிடும் இந்த மூன்று விஷயங்களிலே ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்பதாக பின்னால் சட்டங்கள் உருவாக்கப்பட்டன அது அல்லாஹாலாவுடைய அந்த சொன்ன ஆயத்துகளின் மூலமாக அது விதியாக்கப்பட்டது இங்கே சொல்லப்பட்ட இந்த ஆயத்து பகுல்லி அமலி வழக்கும் அமலுக்கும் என்பது மன்சுக் என்பதாக சொல்லப்பட்ட மாற்றப்பட்டு விட்டது என்பதாக அன் தும் பரி உன அதை தொடர்ந்தே அதே கருத்தை சொல்லுக அன் தும் பரி உன் மிம்மா ஆமல் மிம்மா தாமலூன் நீங்கள் செய்கின்றவற்றை விட்டும் நான் நீங்கியவனாக இருக்கின்றேன் நீங்கள் நான் செய்கின்றவற்றை விட்டும் நீங்கள் நீங்கியவர்களாக இருக்கின்றீர்கள் நீங்கள் செய்கின்றவற்றை விட்டும் நான் நீங்கியவனாக இருக்கின்றேன் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நான் செய்கிறது எனக்கு நீங்கள் செய்கிறதை விட்டும் நான் நீங்கிட்டேன் நான் செய்வதை விட்டும் நீங்கள் நீங்கிவிட்டீர்கள் இது எந்த விதமான தொடர்பும் நம்ம ரெண்டு பேரும் கிடையாது ஆனால் நீங்கள் உங்களுடைய தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள் நான் அதை தடுக்கலை நீங்கள் வணங்கி கொண்டிருங்க நான் என்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் என்னை நீங்கள் தடுக்கக்கூடாது பிரச்சாரத்தை நீங்கள் தடுக்கக்கூடாது கருத்தரன் கேட்ட நீங்க என்ன வேலைகளை செய்கின்றீர்களோ எந்த அவிபாதத்து வணக்கங்களை செய்கின்றீர்களோ அதற்குரிய தண்டனையை நீங்கள் பெற்றுக் நான் என்ன அபிபாத செய்கின்றேனோ அதற்குரிய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வேன் நானும் என்னை சார்ந்தவர்களும் என்ற கருத்தை அல்லாஹால சொல்லி காட்டிவிட்டு இன்னும் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் முகமாகவும் அல்லாஹத்தாலா எதை நாடுகின்றனோ அதுதான் நடக்கும் என்பதற்காக வேண்டியும் அடுத்த ஆயத்திலே கருத்துக்களை சொல்லுகின்றனும் மை எஸ்தமியோன இலை அவர்களிலே சிலர் உம்மிடத்தில் அதாவது நீர் சொல்லுவதை காது தாழ்த்தி கேட்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் அப்படியே நீங்கள் சொல்லுவதை காது தாழ்த்தி கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் அப்ப அந்த சுஷ்மிய சும்ம வளவு காணூல் ஆயாக்கிலும் செவிடர்களுக்கு நீங்கள் கேட்க வைக்க முடியுமா வலோ காணூல் ஆயாக்கலோன் அவர்கள் அறியாதவர்களாக இருக்கும் பொழுது விளங்காதவர்களாக இருக்கும் பொழுது விளக்கம் இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது நல்ல அறிவு படைத்தவர்களாக இல்லாமல் இருக்கும் பொழுது செவிடர்களுக்கு நீங்கள் கேட்க வைக்க முடியுமா என்று அல்லாஹத்தாலா கேட்கின்றார் அதாவது அவர்கள் உண்மையிலே காது செவிடு என்ற அர்த்தம் அல்ல சொல்லப்படக்கூடிய இந்த ஞானமுள்ள விஷயங்களை அல்லாஹத்தாலாவுடைய விஷயங்களை அல்லாஹத்தாலாவுடைய வேதத்தின் கருத்துக்களை சொல்லும் பொழுது அதை மறுக்கின்றார்களே அவர்களெல்லாம் செவிடர்கள் என்று அல்லாஹத்தல்லா இங்கே குறிப்பிடுகின்றார் இது நமக்கும் படிப்பினை யார் யார் குரானுடைய ஹதீசுகளுடைய விஷயங்களை கேட்டுவிட்டு அதை மறுத்து தங்களுடைய விருப்பப்படி தங்களுடைய மனோச்சைப்படி நடந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் செவிடர்கள் சாதாரணமாக நல்ல செவி புலன் உள்ளவர்களுக்கே நாம் சொல்லுவோம் செவிடன் காதல ஊதனை சங்கு மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அது செவிடன் காதல் ஊரில் சங்கு மாதிரி சங்கு செவிடன் கிட்ட சங்க ஊதுனா அவனுக்கு ஒன்றுமே கேட்காது சங்குங்கிறது சவுண்டு ரொம்ப அதிகமான சத்தம் உள்ள ஒரு பொருள் அது ஒரு கருவி அதை ஊதியம் கூட அவனுக்கு கேட்காது உண்மையிலே செவிடனாக இருக்கக்கூடிய அதுபோல அல்லா ரசூருடைய சட்டங்களை மறுக்கக்கூடியவர்கள் அதை கேட்காமல் இருக்கக்கூடியவர்கள் அதன்படி அமல் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் செவிரிடர்கள் செவிடர்களை போன்றவர்கள் என்று அல்லாஹத்தால குறிப்பிடுகின்றார் இது இந்த காப்பிர்களுக்கு சொல்லப்பட்டாலும் கூட பொதுவாக இந்த ஆயத்து யார் யார் குரானை கேட்டும் அதன்படி அமல் செய்யவில்லையோ ஹதீசுகளை கேட்டும் அதன்படி அமல் செய்யவில்லையோ ரசூல்லாய் சல்லா அலிஸ்வலம் சொன்னதை மீறி நடக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் செவிடர்கள் என்ற கருத்தையும் அல்லாக தலா தெரியப்படுத்துகின்றார் அவர்களுக்கு நீங்கள் கேட்க வைக்கவே முடியாது நீங்கள் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அவன் பாட்டு போயிட்டே இருப்பாங்க எதுவும் கேட்க மாட்டாங்க எந்த சட்டம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஹராம் ஹலால் அப்படிங்கிறதெல்லாம் பேணவே மாட்டாங்க அவன் என்பதையும் அல்லாகத்தலா குறிப்பிடுகின்றான் தப்சீர்களில் இந்த கருத்துகள் எழுதப்படுகின்றன அவர்கள் அகல் இல்லாதவர்களாக இன்னொரு கருத்தையும் அல்லாஹால தெரியப்படுத்துகின்றான் யார் அல்லஹருடைய சட்டங்களை கேட்கவில்லையோ கேட்டும் செவிடனை போன்று போய்கொண்டிருக்கின்றார்களோ இவர்கள் எல்லாம் சரியான புத்தி இல்லாதவர்கள் என்பதையும் அல்லாஹாலூன் அகல் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது யாக்கிலூன் என்ற வார்த்தை உலவு காணும் லாயா கிலோன் அவர்கள் அறிவில்லாதவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் செவிடர்களுக்கு கேட்க வைக்க முடியாது என்பதை அல்லாஹத்தலா குறிப்பிடுகின்றான் அதாவது வெளி தோற்றத்திலே அவர்களுக்கு செவிகள் இருக்கும் கண்கள் இருக்கும் பார்ப்பதற்கு ஆனா உண்மையான பார்வை சரியான பார்வை அவரிடத்தில் இருப்பது இருக்காது சரியான கேள்வி கேட்கக்கூடிய அந்த புலன் இருக்காது அதே போன்று இதயம் இருக்கும் ஆனால் இதயத்தின் மூலமாக நல்லதை சிந்திக்கக்கூடிய இதயம் உடையவர்கள் அவர்கள் இருக்க மாட்டார்கள் ஒரு ஆயத்தில் அல்லாஹால சொல்லுகின்ற மாட்டார்கள் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க மாட்டாங்க கேட்க கூடாத விஷயங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் பார்க்க கூடாத விஷயங்களை எல்லாம் பார்ப்பார்கள் சிந்திக்கக்கூடாத விஷயங்களையெல்லாம் இதயத்தின் மூலமாக சிந்திப்பார்கள் என்று அல்லாஹால சொல்லுகின்றார் அந்த மாதிரி உள்ளவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் அவங்களை விட்டுடுங்க நீங்க சொல்றத சொல்லிக்கிட்டே இருங்க அவங்க இடத்துல போய் தர்க்கம் எல்லாம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான் மண் எந்த ஒரு இலைக்க இன்னும் அவர்களிலே சிலர் உம்மின் பக்கம் பார்க்க கூடியவர்களாக இருக்கின்றார்கள் தங்களுடைய பார்வைகளை கொண்டு பார்க்கின்றார்கள் ஆனாலும் படிப்பினை பெறக்கூடிய பார்வையாக இல்லை அதை முதல்ல சொன்ன அதே மாதிரி அந்த ஆயத்தினுடைய தொடரை அடுத்து இதையே சொல்லுகின்றான் ஒவன் உம்மன் இயல் துறையிலே கபியே உண்மை உண்மை பார்க்க கூடியவர்களும் அவர்களிலே இருக்கின்றார்கள் ஆனால் நுபுவத்துடைய பார்வையாக அவர்கள் அந்த ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களை உம்மை பார்க்க மாட்டார்கள் அவர் முன்னால் ஒரு விஷயம் சொல்லியிருக்க ஒரு ஷேக் ஒரு ஞானவான் தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார் ரசூல்லாய் சல்லாஹ் அலேவு செல்லம் அவர்களை யாரேனும் ஒரு மனிதர் ஒரு தடவை பார்த்தால் ஒரு தடவை பார்த்தால் உடனடியாக அவர் ஈமான் கொண்டு விடுவார் அவருக்கு ஞானம் கிடைத்துவிடும் அவர்களுக்கு அருள் கிடைத்துவிடும் ரஹமத்து கிடைத்துவிடும் இதாயத்து கிடைத்துவிடும் என்பதாக சொன்னார் சொல்லி கொண்டிருந்தார் ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும் ரசூல்லாய் சல்லா அலையர் மர் ரா வஜ்ஹாத் என்ற ஒரு கவிஞர் பாடுகின்றார் அது மாதிரி நபியை உங்களை யார் பார்த்தாரோ அவர் வெற்றி அடைந்து விடுவார் அவர் ஸ்ரீதேவி ஆகிவிடுவார் சாதத்தை அவருக்கு கிடைத்து விடும் என்பதாக சொல்லுங்கன்னா அதுபோன்று அவர் சொல்லி கொண்டிருந்தார் சாதத்து உடையவராக இறுதி வெற்றி உடையவராக அவர் ஆகிவிடுவார் என்பதாக சொன்னார் கேட்டுக்கொண்டிருந்த சீடர்களிலே மாணவர்களிலே ஒருவர் கேட்டார் ஷேக் அவர்களே நீங்கள் சொல்றதில் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த ஒரு தடவை பார்த்தா அவர் வெற்றி அடைந்து விடுவார் ஈமான் கொண்டு விடுவார் ஹிதாயத்துக்கு வந்து விடுவார் என்று சொல்லுகின்றீர்களே அபூஜையில் பார்க்கத்தானே செஞ்சான் அபுல்லஹா பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம் அபு தாலீம் பார்த்துக்கிட்டு தானே உமையா உத்துபா போன்றவெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க அவங்களெல்லாம் சீதேவியாகலையே மூதேவியாகி போயிட்டாங்களே சொர்க்கவாசியாகலையே நரகவாசி ஆகிட்டாங்களே என்ன காரணம் அப்படின்னு ஒரு மாணவர் கேள்வி கேட்டார் அவர் சொன்னார் அபு ஜெஹல் ரசூல்லாவை யார் சொன்னது அப்படின்னு கேட்டார் இதனோட ஒம்பா போச்சு கூடவே இருந்தோம் எப்போ பார்த்தாலும் ஜெண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் ரசூல்லாவை யார் பார்த்தான்னு கேட்குறேன் அபு ஜாயில் ரசூல்லாவை யார் பார்த்ததாக யார் சொன்னான் அவனுக்கு அப்படின்னு என்ன ரசூலா ரசூல்லா கூட தானே அவன் இருந்தான் ஆ நீ தப்பா விளங்கியிருக்கிற அவன் வந்து பார்த்தது முகமது பின் அப்துல்லாஹ பார்த்தான் முகமதுர் ரசூலுல்லாவை பார்க்கல அவன் முகமது பின் அப்துல்லா என்ற கண்ணோட்டத்தோடு அவரை பார்த்தானே தவிர முகமதுர் ரசூலுல்லா என்ற கண்ணோட்டத்தோடு பார்க்கல யார் யாரெல்லாம் ஈமான் கொள்ளவில்லையோ ஹிதாயத்திற்குள்ளே வரவில்லையோ அவர்கள் எல்லாம் முகமதும் முகம்மது இபின் அப்துல்லா அப்துல்லாவுடைய மக முகமது நமக்கு முன்னால பிறந்தாரு இவரு நமக்கு முன்னாலேயே வளர்ந்தாரு நம்ம முன்னாலே இருந்தாரு இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாரு என்றெல்லாம் தங்களை அவரை பற்றி சொல்லி கொண்டிருந்தார்கள் அதனால ரசூலுல்லா அல்லாஹுடைய தூதர் இவர் அல்லாஹுடைய நபி அல்லாவுடைய தூதர் என்று நம்பிக்கை கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருந்தால் அவர் உடனடியாக சாதத்துடையவராக ஆகியிருப்பார் என்று சொன்னார் அது போல ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாமர்களை பார்க்கறாங்க நபியோ மின்ஹும் மண் எந்தொரு இலைக்க உண்மை பார்க்கிறவர்களும் இருக்கின்றார்கள் ஆனா அவங்க எல்லாம் வந்து குருடர்களாக இருக்கின்றார்கள் குருடர்களாக இருக்கின்றடர்களுக்கு நீங்க நேர்வழி காட்ட முடியுமா அவர்கள் பார்வை இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது பார்வை இல்லாதவர்களாக இருந்து நிலையில பார்வை அகப்பார்வை சொல்லுகின்றான் அவங்களுடைய வெளி தோற்றமான இந்த கண்கள் எல்லாம் பார்வை இருக்குது ஆனால் நெஞ்சத்திலே உள்ள கண்கள் குருடாகிவிட்டன என்று அல்லாஹால சொல்லுகின்றன நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய கண் அகக்கண் என்பதாக சொல்லுவோமே அந்த கண் குருடாகிவிட்டது ஆகவே அவர்கள் ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்களே அல்லாவுடைய ரசூல் என்று பார்க்க முடியவில்லை அதனால் இலைக்க அவர்களே சிலர் உங்களை காணுகின்றார்கள் பார்க்கின்றார்கள் யாயூன அதில்ல சிது அதான் உண்மையாக நம்ப வேண்டும் என்று பார்வையோடு அவர்கள் பார்க்கவில்லை வெளித்தோட்டத்திலே பார்க்கின்றார்கள் அவ்வளவுதான் அதனால அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்ட முடியாது அவர்கள் அகக்கண் குருடர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹல்ல குறிப்பிடுகின்றார் ஆக அல்லாஹுவை நம்புவதற்கும் ரசூலை நம்புவதற்கும் அவனுடைய வேதத்தை நம்புவதற்கும் அவனால் சொல்லப்பட்ட மறைவான விஷயங்களை நம்புவதற்கும் செவி இருக்க வேண்டும் கண் இருக்க வேண்டும் எந்த செவி அகச்செவி இருக்க வேண்டும் அகக்கண் இருக்க வேண்டும் அகக்கண்கள் குருடாக இருந்தால் அகச்செவிகள் செவிடாக இருந்தால் அந்த மனிதர்கள் எல்லாம் வெற்றி பெற முடியாது அவர்கள் கேட்கவும் மாட்டார்கள் பார்க்கவும் முடியாது என்று அல்லாஹத்தான் இது எல்லாம் அல்லாஹால ஏற்பாடுதான் அல்லாஹுதான் தான் நாடி இதை செய்கின்றான் இவர்கள் எல்லாம் ஈமான் கொள்வார்கள் இவர்கள் எல்லாம் ஈமான் கொள்ள மாட்டார்கள் ஆரம்ப காலகட்டத்திலே அல்லாஹாலா முடிவு செய்து விட்டான் படைத்த ஆரம்ப காலத்திலேயே உங்களில் சிலர் காபிர்கள் சிலர் நோமீன்கள் தீர்ப்பளித்து விட்டான் ஆகவே அது என்ன ஏற்படுத்தப்பட்டோ அதுதான் நடக்கும் இங்கே எந்த அல்லாஹத்தால விதியாக்கினோ அதுதான் இங்கே செயல்படுத்தப்படும் என்பது தெளிவான விஷயம் ஆனாலும் மனிதர்கள் இப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹத்தாலா யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் ஏன்னா மனிதர்கள் நேர் வழி பெறுவதற்காக வேண்டி அல்லாஹத்தாலா நபிமார்களை அனுப்பினான் வேதங்களை அனுப்பினான் சட்டங்களை சொன்னான் இது நல்ல வழி இது கெட்ட வழி என்பதாக தெளிவுபடுத்தினான் எத்தனைக்கும் பிறகு அந்த மனிதன் தன்னுடைய அறிவின் மூலமாக சிந்தித்து பார்த்து செயல்படாமல் இருந்தால் இவன் தான் அநியாயக்காரன் அல்லாஹ் அநியாயக்காரன் அல்ல என் அல்லாஹ் லா எவ்வளீமும் என் அல்லாஹ் லா எவ்வளீமுன்னா அல்லாஹத்தால மனிதர்களுக்கு அணுவளவும் ஒரு சிறிதளவும் அவன் அநியாயம் செய்ய மாட்டான் அல்லா மனிதனுக்கு சிறிதளவும் அநியாயம் செய்ய மாட்டான் முன்னால் வந்து ஆயத்து சூரத்து நினைக்கிறேன்னா அந்த ஆயத்தில் வந்துச்சு லா எவ்வளவு தர்றத்தின் அனுவலவும் அநியாயம் செய்ய மாட்டான் அல்லாஹத்தியம் செய்யாதவனுடைய ரப்பு என்பதாக அல்லாஹத்தால சொல்லுகின்றான் அநியாயம் அதாவது மனிதன் சொல்றதை கேட்காம இருந்து அல்லாஹத்தல்லா அவனுக்கு தண்டனை கொடுத்து விட்டால் நரகத்தில் போட்டா இந்த மாதிரி என்ன போட்டு கஷ்டப்படுத்துறான் அநியாயம் பண்ணிட்டான் அல்லாஹத்தல்லா என்று எந்த மனிதரும் சொல்லக்கூடாது சொல்லுவதற்குரிய முகாந்திரம் கிடையாது என்பதற்காக அல்லாஹால இதை சொல்லி காட்டுகின்றார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏ மனிதனை படைத்து அல்லாஹால மனிதனுக்கு நல்லது இது கெட்டது என்ற வழிகளை நபிமார்களின் மூலமாக வேதங்களின் மூலமாக தந்தது அல்லாஹால நீதி உள்ளவன் என்பதை தெரியப்படுத்துவதற்காக வேண்டி இல்லைன்னா இன்னொரு ஆயிரத்தில் சொல்லுவதை போல ஒரு சூறாவனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் நாடினால் ஒரு ஆதாரத்தை அனுப்பி ஒரு தெளிவான ஒரு ஆதாரத்தை அனுப்பி அல்லாஹ் ஒருவன் தான் என்று எல்லாரையும் உலகத்தில் உள்ள எந்த மனிதரும் இல்லாமல் எல்லா மனிதர்களும் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹால நிர்பந்தமாக ஏற்படுத்தி விடுவார் ஆனா குபின்னு ஒரு சூறாவளி வாரம் அது என்னது மனிதர்களுடைய கழுத்துகள் பணிந்துவிடும் என்று அல்லாஹால சொல்லுகின்றான் மனிதருடைய கழுத்துகள் பணிந்துவிடும் எப்படி மாட்டை வண்டியில் போட்டுறதுக்காக வேண்டிய அந்த நுகத்தடியை தூக்கின உடனே கழுத்தை கொண்டு போய் தானாக மாட்டுத அந்த கழுத்தில் அந்த நுகத்தடியில் கொண்டு போய் வைக்கிது அந்த மாடு அது போல் மனிதனுடைய கழுத்துகள் எல்லா மனிதனுடைய கழுத்துகளும் அல்லாஹாலாவுக்கு முன்னால் பணிந்து விடும் சஜிதா செய்துவிடும் எந்த தலையும் நிமிர்ந்து இருக்காது எந்த மனிதனும் குஃபுருளோட உள்ளவ உள்ளவனாக இருக்க மாட்டான் அல்லா நாடினால் அது நடக்கும் ஆனால் அல்லாஹ் அப்படி செய்வதில்லை காரணம் என்ன கேட்டால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதி அல்லாஹத்தால ஏற்படுத்தி இருக்கின்றான் ஒன்று ரெண்டு நமக்கு விளங்கலாம் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் விளங்காமல் இருக்கலாம் நம்ம விளங்காத வச்சு நமக்கு அறிவில்லாதின் காரணமாக விளங்காத வச்சு நம்ம தர்க்கம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது ஏன் அப்படி செஞ்சால் என்ன அல்லாத்தல்ல எல்லாத்தையும் எல்லாம் மூமின் அப்படி தான் நினைக்கிறோம் எல்லா மனிதர்களையும் ஊமின்களாக ஆக்கிட்டால் என்ன நல்லா இருக்குமா இல்லையா எல்லா மனிதர்களும் இஸ்லாத்திற்குள்ளே வந்து குரானை நம்பக்கூடியவர்களாக இருந்துவிட்டால் குரானை ஓதக்கூடியவர்களாக இருந்துவிட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஹிதாயத்து உள்ளவர்களாக இருந்தால் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நமக்கு அவ்வளோதான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்குது ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்வியில கேட்கக்கூடாது முன்னால் பல தடவை சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாத்தினுடைய பல விஷயங்கள் இருக்கின்றன ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்விக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சில விஷயங்கள் ரசூல்லாய் சல்லாஹலம் சொல்லி தந்தவை குரான் சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் அறிவு அறிவு விஷயங்கள் சிந்தித்து பார்த்தால் அறிவு அதனை ஒத்துக்கொள்ளும் அறிவார்ந்த செயல்களைத்தான் ரசூல்லாஹல்ஸ்லம் சொல்லி இருக்கின்றார்கள் ஆனாலும் இந்த மாதிரி தக்தீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதாயத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவை அறிவுக்கு அப்பாற்பட்டவை ஏன் இந்த ஈமான் கொள்ளாமல் இருக்கிறாங்க நம்ம எவ்வளோ சொல்கிறோம் கேட்க மாட்டேங்கிறாங்களே இப்போ தொழை எல்லா அசிர்த்துமார்களும் தான் எல்லா மசிதுகளையும் தொழுகை பற்றி சொல்லப்படுது தொழுகையை பற்றி சொல்லப்படாது நேரமே கிடையாது அப்படிங்கிற அளவில் உலகத்தில் சொல்லப்படுது எவ்வளோ அதிகமாக சொல்ல வேண்டிய முடியுமோ அது அதிகமாக சொல்லப்படுகின்றது ஆனால் எத்தனை பேர் தொழுகிறாங்க கேட்காமல் இருக்கிறாங்களோ கேட்குறான் செய்கிறாங்க இப்போ ஏன் தொழுகிறது இல்லை அல்லாஹத்தலாவுடைய நாட்டம் அவர்களுக்கு அந்த அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா கொடுக்கல சரி எத்தனையோ பேர் இஸ்லாத்தை பற்றி கேட்கின்றார்கள் கேள்விப்படுகின்றார்கள் எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு ரசூல்லாய் சல்லா அலுவலி இஸ்லமுருடைய ஹதீசை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லுகின்றார் மாற்று மதத்தை சார்ந்த ஒருவர் ஒரு கூட்டத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் நம்ம கூட தெரியாது அந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் சொல்லுகின்றார் ரசூல்லாய் சலாஹ் இஸ்லத்துடைய ஹதீசை பற்றி அவர் பொருளை தான் இருந்துகிட்டு இருக்கார் ஏன் வரல இதாயத்தில் அல்லாஹால நாடவில்லை என்பதாக பொருளாகும் எத்தனையோ பெரிய மனிதர்களை பார்க்கிறோம் அறிவாளிகளை பார்க்கின்றோம் சுல்லாய் சல்லா அலை சொல்லம் அவர்களுடைய அதிசுகளை நிறைய சொல்லுகின்றார்கள் காந்தி சொன்னார் இந்த நாட்டுக்கு ஒரு நீதியான ஒரு ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் அது உமருடைய ஆட்சியாகத்தான் இருக்க முடிய முடியும் சொன்னார் பெர்னாட் ஷா சொன்னார் இஸ்லாத்தை நான் விரும்புகின்றேன் இஸ்லாம் மிக அற்புதமான மார்க்கம் என்பதாக சொன்னார் பின்னையே அவர் குபரில் இருந்தார் குபரில் மூத்தா போனார் ஹிதாயத்து இல்லை அவருக்கு அல்லாஹுடைய நாட்டம் அவர் மீது கிடையாது இது மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கிறார் மிகப்பெரும் அறிஞர்கள் எல்லாம் அப்ரஹாம் லிங்கன்னு சொன்னான் இப்படி வரலாற்றில் நிறைய பேர் தலைவர்கள் சொன்னது இஸ்லாத்தை பற்றி என்ன சொன்னார்கள் மாற்று மதத்தார்கள் அப்படின்னு நிறைய பத்திரிகைகளை நம்ம படிக்கிறோம் பார்க்குறோம் அவங்கெல்லாம் ஏன் வர முடியல ஹிதாயத்து கிடையாது அதனால் சரி அல்லாஹாலா சரி இவர்களுக்கெல்லாம் இப்படி இருப்பதின் காரணம் அல்லா அநியாயம் செய்தறானா அவங்களெல்லாம் இஸ்லாத்துக்கு கொண்டு வராமல் அப்படி இருந்தது சரி இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் இருந்தாங்களா அவங்க தெரிஞ்சும் இருந்தாங்க எவ்வளோ தெரிஞ்சிருந்தாங்க மற்றவர்களை விட அதிகமாக தெரிஞ்சிருந்தாங்க என்ன சொல்லப்போனால் முஸ்லீம்களிலே சிலரை விட அதிகமாக அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் ஆனாலும் இதாயத்திற்குள்ளே வர முடியவில்லை ஈமானுக்குள்ளே வர முடியவில்லை அப்படி வர முடியாதனால அல்லாஹாலா அநியாயம் செஞ்சா அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது அதையும் சொல்லக்கூடாது என் அல்லா அலா எவ்வளோ அல்லாஹால மனிதர்களுக்கு ஒரு அணுவளவும் கொஞ்சம் கூட அல்லாஹலா அநியாயம் செய்ய மாட்டான் மனிதர்கள் மனிதர்கள் தாம் தங்களுக்கு தாங்களே அநியாயக்காரர்களாக அநியாயம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவங்க தான் அநியாயம் செய்றாங்க இது பற்றி நிறைய விஷயங்கள் முன்னால சூரத்துல அதுக்கு முன்னால் ஆயத்துகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹால சொல்லுகின்றார் ரசூல்லாம் அல்லா சொல்லுவதாக சொல்லுகின்றார் யா இடைய அடியார்களே இன்னி நப்சி அநியாயம் செய்வதை எனக்கு நானே ஹராமாக்கி வைத்து விட்டேன் அல்லாஹால யாருக்கு நான் அநியாயம் செய்ய மாட்டேன் தனக்கு தானே விதியாக்கி கொண்டான் அல்லாஹுக்கு விதிக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது அல்லாஹுக்கு விதி விதியாக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது அல்லாஹு தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டான் ஹர்ரம் சி அநியாயம் செய்வதை எனக்கு நானே ஹராமாக்கி கொண்டேன் முஹர் ரமன் ஆகவே உங்களுக்கு மத்தியிலும் அநியாயம் செய்வதை ஹராமாக்கி வைத்திருக்கின்றேன் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்யாதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்யாதீர்கள் என்று சொன்ன அந்த அதீஸ் ஒரு நீண்ட ஆதீஷ் அதனுடைய கடைசியிலே ஒரு வாசகம் சொல்லப்படுகின்றது யாதி என்னுடைய அடியார்களை அல்லா சொல்லுவதாக இன்னமாகிய ஆழ்மாலுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குரிய அமல்கள் அதாவது எதை நான் சொல்லி இருக்கின்றேனோ அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அது உங்களுக்குரிய அமல்கள் அதை நான் கரெக்டா சரியாக நான் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன் அதை சரியாக கணக்கெடுத்து வைத்திருக்கோம் உங்களுக்காக சரியாக ஆக்கி வைத்திருக்கின்றேன் பிறகு அதை நான் உங்களுக்கு நிரப்பமாக தருவேன் நீங்க என்ன செஞ்சீங்களோ நல்லதா இருந்தா நல்லது கெட்டதா இருந்தா கேட்டது அதை தருவேன் இல்லாஹா இங்கே அமல் செய்து விட்டு அங்கே போன பின்னாலே உங்களுக்கு நல்லது கிடைத்தால் பல்மதில்லா அவர் அல்லாஹாவை என்னையே நான் பாராட்டி கொள்ளக்கூடாது நான் நல்ல மனுஷன் சொல்லிட்டு அல்ல புகழ வேண்டும் பள்ளி அஹமது இல்லா என அல்லா தான் அந்த அல்லாவை புகழ வேண்டும் இல்ல அது அல்லாத வேறு முறையிலே இருந்தால் நல்லாமல் செய்யாமல் கெட்டாமல்களை செய்து கொண்டு அங்கே போய் தண்டனைக்குரியவராக நரகத்திற்குரியவராக ஆகிவிட்டால் அவர் தன்னைத்தான் பழித்து கொள்ள தவிர வேறு யாரையும் பழிக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹாலா சொல்லுவதாக ரசூல்லா சுவாஹன் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக அல்லாஹாலா யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் மனிதர்கள் தாங்கள் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாகத்தான் அநியாயம் செய்வதோ இது பண்ணதோ அல்ல உண்டு என்பதை அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றார் அல்லாஹத்தாலா அவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய நாள இல்லை இப்போ அமல்களை பற்றி சொல்லி ஹிதாயத்தை பற்றி சொல்லி மனிதர்களுடைய தன்மைகளை பற்றி சொல்லி அல்லாஹத்தாலா எல்லா மனிதர்களும் தன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படுவார்கள் ஒரு நாளிலே அந்த நாள் எப்படி நாள் எப்படிப்பட்ட நாள் என்பதை அல்லாஹத்தாலா குயாமத்த நாளை பற்றி உள்ள விஷயங்களை சொல்லுகின்றார் வயோமயா சுருகம் அவர்களை அல்லாஹ் ஒன்று சேர்க்கக்கூடிய நாளிலே இல்லா சாத்தம் நகார் பகல் நேரத்திலே ஒரு மணி நேரம் அல்லது கொஞ்ச நேரம் தவிர அவர்கள் தரிவிட இந்த உலகத்திலே தரிப்பட்டிருக்கவில்லை வாழ்ந்திருக்கவில்லை என்பதை போன்று அவர்கள் இருப்பார்கள் அதாவது அங்க போன பின்னால உலகத்தில் அறுபது வருஷம் இருக்கிறோம் ஐம்பது வருஷம் இருக்கிறோம் நூறு வருஷம் இருக்கிறா ஒருத்தர் அப்படின்னு வச்சுங்க அங்கே போன பின்னால் இவருக்கு என்ன தெரியும்னு கேட்டால் இந்த உலகத்தில் ரொம்ப கொஞ்ச நாள் தான் இருந்திருக்குறோம் அப்படின்னு தெரியும் எவ்வளோ நாள் இருந்துருக்குறோம் பகல் பொழுதுலே கொஞ்ச நேரம் பகலில் கொஞ்சம் நேரம் இருந்துருக்குறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர அறுபது வருஷம் ஐம்பது வருஷம் இங்கே வாழ்ந்துருக்கிறோம் அப்படிங்கிற நினைவெல்லாம் வராது கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்ததா தனி இந்த உலகத்தினுடைய காலம் கால அளவு அவ்வளோதான் அற்புதமானது ரொம்ப சொற்பமானது அதனால அல்லாஹால அந்த காட்சியும் அந்த நினைவையும் அல்லாஹால அப்படித்தானே உண்டாக்கி வைக்கிறோம் கொஞ்சம் நேரம் தான் இருந்தோம் சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம் தானே இது முந்நூறு வருஷம் தூங்கினாங்க முந்நூறு வருஷம் தூங்கினார்கள் அசஹாபுல் காகு குகையில் அப்புறம் ஒரு நா ஒரு காலையில் படுத்தாங்க அப்புறம் எந்திரிக்கும் போது பார்த்தா சாயந்தரம் ஆச்சு சாயந்தரம் நேரத்தில் எந்திரிச்சாங்க அல்லாஹால எழுப்பி விட்டாங்களோ உயிர் கொடுத்து எழுப்பி விட்டாங்கள தூங்கிட்டு இருந்தவங்கள படுத்தது காலை நேரம் எந்திரிச்சு பார்க்கும்போது சூரியன் மறைந்து கொண்டு ரொம்ப நேரம் தூங்கிட்ட போல் இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லைப்பா எவ்வளோ நேரம் தூங்கிருப்போம் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் கொஞ்சம் நேரம் தான் தூங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா அதெல்லாம் குறைநாளில் சொல்லிக்காட்டு நம்மளும் பார்க்குறோம் ராத்திரிக்கு படுக்கிறோம் பத்து மணிக்கு படுக்கிறேன்னு வச்சுங்க பத்து மணிக்கு படுத்துட்டு காலையில் அஞ்சு மணிக்கு பாங்க சொல்லும்போது மோதினார் பாங்க சொல்லும்போது சத்தம் கேட்டு எந்திரிச்சோம்னு சொன்னால் இப்போ படுத்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே மோதினாருக்கு வேலையே இல்லை சும்மாவும் அடிக்கடி பாக சொல்லிடுறார் கொஞ்சம் நேரம் கழித்து சொன்னால் உண்டு சும்மா தமாஷா சொல்லுவாங்க சில பேர் சில பேர் கவலைப்பட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி தூக போக வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படுத்தது பத்து மணி எந்திரிச்சது அஞ்சு மணி அப்படின்னு வச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் தூங்கியிருக்காரு ஏழு மணி நேரம் தூங்கிட்டு இப்போ தான் படுத்து அதுக்குள்ளே வாங்க சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது மனிதனுடைய தூக்கத்துடைய நிலை இதே போனால் தான் உலகத்தில் தூங்கிட்டு இருக்கிறோம் இப்போ மௌத்தா போனால் முழிச்சுக்கும் முழிக்கும் போது தான் தெரியும் ஆஹா கொஞ்ச நேரம் தானே இருந்திருக்கிறோம் அப்படின்னு தெரியும் சொல்லுகின்ற அதாவதுல சொல்லாம் அந்நாசு மனிதர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மௌத்தா போனால் என் தபு விழித்துக் கொள்ளுவார்கள் என்பதாக சொல்லுகின்றனர் விழித்துக் கொள்வார்கள் அப்பதான் விழிப்பு உணர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறோம் ஆஹா இவ்வளவு நாள் தப்பா செஞ்சிட்டமே அப்படின்னு சொல்லி தப்பா இருந்துட்டமே சரியான அமல் செய்யலையே அப்படின்னு அப்பொழுதுதான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதே அல்லாஹால எவையோமே அசுருகும் அவர்கள் அவர்களை அல்லாஹ் ஒன்று கூட்டக்கூடிய நேரத்தில் அல்லம் எல்பசூ இல்லா சாத்தம் பகல் பகலிலே ஒரு பொழுது கொஞ்ச கொஞ்ச நேரமே தவிர அவர்கள் தரிபட்டு இருக்கவில்லை இந்த உலகத்திலே என்பதை போன்று அவர்கள் நினைப்பார்கள் எத்த ஆரபூன பைனகம் தங்களுக்கு மத்தியில் அறிமுகம் அறிமுகமாகிக் கொள்ளுவார்கள் ஒரு இந்த அல்லம் எல்பசு இல்லா சாத்தம் அப்படிங்கிறதுல பல இடங்களில் பல விதமா அல்லாத்தால சொல்லி காட்டுறேன் இன்னொரு இடத்துல அண்ணகம் யவமயரம் லம் எல்பசு இல்லா அசியத்தொஹா சுரத்து நாசியாத் என்ற அத்தியாயத்தில் சொல்லும் அவர்கள் ஒரு மாலை பொழுது அல்லது ஒரு காலை பொழுதுதான் தங்கியிருந்த மாதிரி அவர்கள் நினைப்பார்கள் காலையில மாலையில கொஞ்ச நேரம் தங்கியிருந்தா நினைப்பார்கள் இன் லபிஸும் இல்லா அஷிரா இன்னொரு ஆயிரத்துல சொல்றோம் பத்து நாள் தான் நம்ம இருந்திருக்கிறோம் உலகத்துல அப்படின்னு நினைப்பாங்க பத்து நாள் இன்னொரு ஆயிரத்துல இது எவ்வளவு அம்சதும் தரிக்கத்தின் இன் லபிஸ்தும் இல்லா எவுமா ஒரு நாள் தான் இருந்திருக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க முஜிரி மூனம் வைரசா கொஞ்ச நேரம் தவிர ஒரு சில வினாடிகள் தவிர நம்ம இருக்கவே இல்லை அப்படின்னு அப்புறம் நினைப்பாங்க கால கம் லபிசும் அதத சினிங் எவ்வளவு நாள் தங்கியிருந்தீங்க அப்படின்னு அல்லாத்தெல்லாம் கேட்கும் போது கால லபிசனா எவம் பாலயம் ஒரு நாள் அல்லது கொஞ்சம் நாள் தங்கி ஒரு நாளில் சில பகுதி தங்கியிருந்தோம் ஃபஸ் சாலில் ஆர்தின் சொல்லிவிட்டு ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் ஒரு சில பகுதி தங்கி இருந்தோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா ஃபஸ் சாலில் இந்த எண்ணி காலத்தை எண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் அவங்கள்ட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு வேறு சொல்லுவாங்களாம் எப்படிலாம் அல்லா தலா குரானில் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான் ஆக நம்ம இருந்த காலம் எவ்வளவு என்பதை அங்கே போனா தான் தெரியும் எவ்வளோ காலம் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க பார்த்தா நீண்ட நாள் ஐம்பது வயசு இருக்கிறோம் அறுபது வயசு இருக்கிறோம்னு சொல்லிக்குவோம் ஆனா அங்க காலம் எவ்வளவு காலமா இருக்கும் ரொம்ப குறைவான காலமா இருக்கும் ஏன்னா அந்த காலத்தை கவனிச்சு அது மிக மிக குறைவானது இங்கே இருக்கக்கூடியது ஆயத்தினுடைய கருத்து என்னன்னு உலகத்தினுடைய ஹயாத்து துன்யா என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை மிக அற்பமானது என்பதை மனிதர்கள் விளங்க வேண்டும் அப்படிங்கறது தாண்டி அல்லாஹால சொல்றோம் சரி அடுத்த ஒரு கருத்தை சொல்லுகின்றான் சரி எல்லாரும் இறந்து விட்ட பின்னாலே கபறுகளில் இருந்து எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் எல்லா மனிதர்களும் ஒன்றாக கூட்டப்படுவார்கள் எவமையா அசுருகம் எல்லாம் ஒன்றா கூட்டு எல்லாத்தெல்லாம் வச்சிருப்பான் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகிக் கொள்வார்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் உட்காந்துருப்பாங்க அவரு தெரியும் இவரது தெரியும் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் பய அப்போ வந்தீங்க எல்லாம் என்ன எல்லாம் சௌரியமா அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டுக்கோ தாரப்போன பயனகம் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளுவார்கள் அந்த இடத்துல மாமா மச்சா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாய் தாப்பை எல்லாரையும் தெரியும் எல்லாரையும் அறிமுகமாகிக் கொள்ளுவார்கள் எல்லாரையும் தெரியும் இது வந்து ஆரம்ப கட்டத்தில் எழுப்பு அல்லாஹால கபரில் இருந்து எல்லாத்தையும் எழுப்பி ஒன்றாக கூட்ட கூட்டி இருக்கக்கூடிய அந்த மஷ்ஷத் மைதானத்தில் எல்லோரும் ஒருவருக்கொரு அறிமுகமாகிக் கொள்ளுவார்கள் இது ஆரம்ப கட்டம் ஆனால் ஹதீஸுகளின் படிக்க சில ஹதீஸுகளில் குரானுடைய ஆயத்துகளில் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாது இவர் அவரை பார்க்க மாட்டார் அவர் இவரை பார்க்க மாட்டார் என்னென்னு விசாரிக்க மாட்டார் அங்கே இருக்கக்கூடிய அமளிகளின் காரணமாக இவர் அவர் ஓடுவார் யோமீருள் மரு சாஹிபத்தி ஓ பனி என்ற ஆயத்தில் அல்லாஹால சொல்லி அல்ல ஒருத்தருக்கு ஒரு பார்க்கவே மாட்டார் ஓடிக்கிட்டே இருப்பார் அவர் என்ன உன்னை தெரியுதா அப்படின்னு கேட்பார் உன்னை யாருக்கு தெரியும் பா அப்படின்னு போவார் அவர் என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தாப்பினார் கேட்பார் உன்னை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உன் போய்ட்டு இருப்பான் மகனை பார்த்து கேப்ப மகன் தாப்பனாரை பார்த்து கேட்பான் தந்தையை பார்த்து தாயை பார்த்து கேட்பான் தாய் மகன் பார்த்து யாருக்கும் தெரியாது போயிட்டே இருப்பேன் இப்போ எத்தாரபோன பயணம்ங்கிற அல்லா தலா இடத்துல சொல்கிறேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் எங்கள் இமாம்கள் முஃபஸ்கள் குறிப்பிடுகின்றார்கள் எழுப்பப்பட்டு எல்லாம் ஒன்றாக கூட்டப்பட்ட முதல் நிலையிலே கொஞ்சம் நேரம் ஒருவருக்கொரு அறிமுகமாக கொண்டு குசலம் விசாரித்துக் கொள்வார்கள் எப்படி இருக்கிறீங்க அந்த நான் இவ்வளோ நாள் இருந்தேன் நீ எவ்வளோ நாள் இருந்தேன் அப்படி இருக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கு வாங்க பேசிக்குவாங்க எல்லோரும் கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த மஷர் மைதானத்துடைய நிலவரம் அங்கே இந்த சொல்கிற மாதிரி வியாபாரம் களை கட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலை ஏற்படும்பொழுது எல்லாம் தனித்தனியாக போயிடுவாங்க யாரும் யாரையும் பார்க்க முடியாது ரசூல்லாய் சல்லா அலி சொல்லலாம் சொன்னார்கள் எல்லாரும் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க எல்லாங்கே போய் நிற்கும் போது துணியினி ஒன்றுமை இருக்காது எல்லாரும் நிர்வாணமாக இருப்பார்கள் அதான் எல்லா நிர்வாணிகளாக இருப்பார்கள் ஆயிஷா நாயை கேட்டாங்க யாரை சொல்ல அது என்ன வெக்க வெக்க கேடான விஷயமாச்சு எல்லா நிர்வாணிகளாக இருந்தால் எப்படி ரொம்ப வெக்கமாக தான் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரசூல்லாய் சல்லி அல்லம் சொன்னால் அல் அம்ரு அஷத்து மின் அங்கே இருக்கக்கூடிய காரியம் இருக்குது விஷயம் இருக்குது அது இதை விட கடுமையாடுது இங்கே யாரும் ஒருத்தர் ஒருத்தர் நிர்வாணமாக இருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க இங்கே தான் நிர்வாகமாக ஓடணும்னா பார்க்குறான் எல்லோரும் எல்லா நிர்வாகமாக இருக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது எல்லாம் பார்க்குறாங்க அதை ஃபோட்டோவை பிடிச்சி பத்திரிகையிலையும் போடுறான் நிறையா என்ன நிர்வாணமாக ஓடுறான் இருக்கிறான் உட்காந்துருக்கிறான் டீ குடிக்கிறான் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்குறான் அதை படம் பிடிச்சி பத்திரிகையில் போடுறான் அப்படின்னு சொன்னால் இவன் அவ்வளோ பெரிய நிர்வாணியாக இருப்பான் பத்திரிகையில் போடுறான் இதை போடலாமா எத்தனை பேர் பார்க்குறாங்க கும்பளைங்க ஆம்பளைங்களா நல்லவங்க கேட்டவங்களா ஓடலாமா அதுவும் தெரியாது சரி அங்கே பல்லகத்தால் நிர்வாகிகளாக எழுப்புவார் ஆனால் ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தால் யாரும் யாருடைய மர்மஸ்தானத்தையும் அவுரத்தையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது என்பதை சுல்லாசிலும் சொல்லி காட்டுகின்றார் சரி இங்கே முதல் நிலையில் எத்த ஆர்எஃபோனு தங்களுக்கு மத்தியில் ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி கொள்ளுவார்கள் அப்புறம் அறிமுகமெல்லாம் போயிடும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இது இன்னொ இன்னொரு அறிவிப்பில் எப்படி சொல்லப்படுது அப்போ பைனும் அப்படின்னு சொன்னால் தாரு தௌபீஹ் அச்சமூட்டக்கூடிய ஒரு தாருஃப் அறிமுகம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆர்பூன பைன் தங்களுக்கு முதல்ல அறிமுகமாகிக் கொள்ளுவார்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுவார்கள் என்று சொன்னால் பயமுறுத்தாட்டக்கூடிய ஒரு அறிமுகம் இது ஆஹா நம்ம நீங்கள் வந்தீங்களா இன்னங்க கடுமையான சூழ்நிலை இருக்குது நம்ம நினைச்சதுக்கு மாற்றமாக இருக்குது நம்ம இருந்ததுக்கு மாற்றமாக இருக்கு நம்ம எதையெல்லாம் நினச்சிருந்தோம் அதெல்லாம் போயிடுச்சு என்று அங்கே அந்த சூழ்நிலையை பயம் காட்டக்கூடிய ஒரு அறிமுகமாக அது இருக்கும் என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது சிலர் சொல்லுவார்கள் அங்கே ஹதீஸ்ல இருக்கின்றது பாவலோகம் அலி பாகுதீன் எப்போது பாவலோகம் சிலர் சிலர் இடத்துல சொல்லுவார்கள் அந்த அவனி வாகுவை தனி அஹமல் தனி அலல் குபுரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த அறிமுகம் எப்படின்னு கேட்டா என்னப்பா உன்னை நம்பின என்னை கெடுத்துட்டியே உன்னை நம்பித்தான் நான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சேன் உன்னை நம்பித்தான் நான் குஃபுரில் இருந்தேன் உன்னுடைய சொல்ல கேட்டுத்தானே இந்த சிலைகள்லாம் நான் வணங்கினேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் உன்னை கேட்டுத்தானே நான் வழி தவறி போனேன் உன்னை காட்டித்தானே இந்த மாதிரி அநியாயம்லாம் பண்ணினேன் இப்போ நீ வந்து இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டிய விட்டுட்டு போறிய அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொள்ளுவார்கள் அந்த அவலத்தை நீ நீதான் எண்ணெய் வழி கெடுத்தாய் நீதான் எண்ணெய் அநியாயம் செய்ய வைத்தாய் நீதான் என்னை குபுரின் மீது சுமத்தாட்டினாய் அதாவது குபுர் செய்வதற்காக வேண்டியுள்ள ஏற்பாடுகளை செய்தாய் அப்படின்னு சொல்லுமா அதனால எத்த ஆரஃபு ந பைனகும் என்ற இந்த வாசகம் இருக்கின்றதை இது சாதாரணமாக குசலம் விசாரிக்கக்கூடிய அ அனுமதி அல்ல குசலம் விசாரிக்கக்கூடிய அறிமுகம் அல்ல மாறாக லைச தாறுப்பு ஷபகத்தின் ரகுப்பத்தின் அன்புக்குரிய அன்பாக பேசக்கூடிய தாருஃப் அல்லது அல்ல மாறாக பயமுறுத்தாட்டக்கூடிய ஒரு அறிமுகம் என்பதாக அல்லாஹால சொல்லுகின்றார் என்று விளக்கம் தருகின்றார்கள் இப்படிப்பட்டது அங்கே போன பின்னால் மனிதர்கள் கொஞ்சம் நேரம் தான் இந்த உலகத்தில் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பேசிக்கொள்வார்கள் என்பதை குறிப்பிடுகின்றனர் இதையெல்லாம் மக்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் அந்த நாளை சிந்தித்து பார்த்து இந்த உலகத்தில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குறிப்பிடுகின்றார் அது ஹசிர் அல்லாஹாலுடைய சந்திப்பை அல்லாகுவை சந்திப்போம் என்பதை பொய்யாக்கினார்களே அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் திட்டமாக நஷ்டமடைந்து விட்டார்கள் அல்லாஹுவை பொய்யாக்கினோம் அல்லாவை சந்திப்பதை பொய்யாக்கினார்களே அவர்கள் ஆமா அல்லாவது சந்திக்கிறதாவது முடிஞ்சு போச்சு அதாவது ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்களை பார்த்து இந்த மக்காவாசிகள் சொன்னார்கள் இவரை பார்த்தீங்களா ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயத்தை சொல்றாருங்க இறந்து போய் மண்ணோடு மண்ணாக மக்கி போன பின்னால நம்மெல்லாம் எல்லாத்தெல்லாம் எழுப்பு எழுப்புவான் கேள்வி கணக்கெல்லாம் கேட்போம் பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு அது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க சொல்லிக்கிட்டாங்க அல்லாஹத்தில் குற பின்னால் வரக்கூடிய ஆயத்துக்களை சொல்லி காட்டுகின்றன ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவர் சொல்கிறது நம்ம இறந்து மக்கி போய் மண்ணோடு மண்ணாக போன பின்னாலே எலும்புகள்லாம் மறிஞ்சி போச்சு எல்லாம் போன பின்னாலே நம்மளை எழுப்புவான் கேள்வி கணக்கு கேட்பான்லாம் சொல்கிறார் பெரிய ஆச்சரியமான விஷயம்ப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அல்லாகவே சந்திப்பதை இவர்கள் பொய்யாக்குகின்றார்கள் அப்படி பொய்யாக்கியதன் காரணமாக அந்த பொய்யாக்கியது விளைவு எப்போ தெரியும் டேமத்தினால் அந்த மஷ மைதானத்தில் கத் ஹசீர திட்டமாக நஷ்டமடைந்து விட்டார் விட்டார்கள் அல்லதீன கதவு இல்லை அல்லாவை சந்திப்பதை பொய்யாக்கினார்கள் அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் பமா கானு முகத்ததீன் அவர்கள் நேர்வழி பெறக்கூடியவர்களாக இல்லை உலகத்தில் அல்லாஹ் சொன்னது ரசூல் சொன்னதை வைத்து நேர்வழி பெறக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை அதனால் சொர்க்கத்திற்குரியவர்களாக அவர்கள் ஆக முடியாது சொர்க்கத்தினுடைய நன்மையை விட்டும் அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றார் இந்த யார் இப்படி நம்பவில்லையோ இவர்கள் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அந்த தண்டனையை நபிய நீங்க உயிரோடு இருந்தீங்கன்னா உங்க கண்ணாலேயே பார்ப்பீங்க அல்லது உங்களால் நான் மௌத்தாக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அதையும் பின்னால் நீங்க பார்க்க போறீங்க என்பதை அல்லாஹால சல்லா அலே வல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் முகமாகவும் இவர்கள் இந்த மாதிரி பேசி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மறுத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதையும் அல்லாஹலா உறுதிப்படுத்துகின்றான இங்கே வயமா நுரியன்னக்க பாவல்லதி நாயதுகும்